வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் இரண்டாம் நாள் சூரப்பன்மன் யுத்தப்படலம் கங்குல் போந்திடுதலும் கணபணப்பன்னகம் நுங்கூராது அகலவே நூற்றுமால் ஏந்திடும் சங்கமாய் மதிசல சக்கரப்படையன துங்கமோடு எழுதல் போல் தோன்றி நன் பருதியே இரவி செல்லும் முன் அவுணர்கோன் துயில் ஒறி எழுந்து மரபினில் புரினால் கடன் முடித்து மன்றியெய்தி திருமணி பெரும் தவிசிடை இருந்து தன் சிறுவன் நேரு நல் உற்றிடும் வசையினை உளத்திடை நினைந்தான் நினைதல் உற்றுழி உளத்தி இடை பெரும் இனியமர்த் தொழிற்கு யாரையும் விடுக்கிலன் யானே அணிகமோடு போய் மாற்றலர் வன்மையை அழித்துப் புனைவன்வாகை என்று உன்னினான் அழிவு இலாப் புகழோன் செம் கண் வாழையிற்று அவுணன் இத்தன்மையைத் தேற்றி வெம்கண் ஒற்றில்லப்பு இலர் தங்களை விழியா அம் கண் மாநிலம் முறைமுறை சூழ்த்தருமழக்கர் எங்கனும் செரிதானையைத் தம்மின்கள் என்றா என்றலும் தொழுது ஆயிர கோடியோர் யாண்டும் சென்று சென்று தம்மன்னவன் பணிமுறை செப்ப துன்று தேர்கரி பரிமிசைப்படர்ந்தனர் தொல்நாள் வென்றிக் கொண்ட நூறு ஆயிர வெள்ளத்தின் மிக்கோ சூலமே கணிச்சி தண்டம் தோமரம் குலிசம் சாபம் கோலவாழ் பலகை வட்டம் குந்தம்பேல் நாஞ்சில் பிண்டி பாலமே முசுண்டி சங்கம் பருதியே எழுவே தட்டி பீலிவல் முசலம் மாதி பெரும் படை கொண்டு சென்ற என் தகும் இணையவாற்றால் இலக்கம் வெள்ளத்தினோரும் திண்ட்திரல் மகேந்திர பேர் திருநகர் சுற்றியார்பண்தொடுசிகரி என்னும் வேருவின் உச்சி போகி கண்டனன் அவுணர்மன்னன் கடல் பெறும் தானே சூழல் தேக்கினன் கதிரும் செல்லா செல் உருள் தானை ஈட்டம் நோக்கினன் சிந்தை கொண்ட நோன்மை சார் துயரம் யாவும் நீக்கினன் வன்மை பெற்றான் நேரு அலற்பொருதுவென்றி ஆக்கினன் போல நின்றான் அறத்துடன் அருளை கொன்றான் அழிந்திடுகின்ற கால தளக்கரின் ஆர்த்து சூழும் கழிந்திடு தானை கண்டோன் கடிது போர்க்கு ஏகமுன்னி செழும் கதிர் மதியமாக்கும் திருமணிச் சிகரி நின்றும் இழிந்தனன் தலைமை நீங்கி இழி தொழில் பயின்ற தீயோன் எடுத்தனன் சிலையும் ஏனை படைகளும் இமையோர் தொல்நாள் கொடுத்திடு படைகள் யாவும் கொண்டனன் கரத்தில் கோதை தொடுத்தனன் வெறினில் தூணி தூக்கினன் விரல்கள் தோறும் அடுத்த பொன் புட்டில் சேர்த்தா அண்டங்கள் அனைத்தும் வென்றான் குந்தளச் சுழியல் குஞ்சிக் கோலமா மௌலி தன்னில் சுந்தரத்துணர் மென் தும்பை தொடித்திடுப்பிணையில் சேர்த்தி மந்தரப் பொறுப்பு மேறுவரை இது என்று ஐயம் செய்யும் இந்திரப்பெரும் தேர்வொன்றின் ஏரினன் இரவியே போல் பண்ணுலாம் புறவிப்பந்தி பருமிதக் கழிற்றின் ஈட்டம் என் இலா புரவிமான் தேரியேமாய்ப் பின்னரேக அண்ணல் வாழவுண வீரர் அமைச்சர்களையலில் செல்ல பின்னுலாம் புரிசைக் கோயில் வீதிகள் கடந்து சென்ற கோயிலின் எல்லை நீங்கிக் கோபுரம் கிழிய கொற்ற வாயிலின் மருங்கு செல்ல மன்னவன் வரவு நோக்கி காண்ட கலிியன் உலகம் என்ன ஆயிர நூறு வெள்ளத்து அவுனரும் புடை சூழ்ந்த அன்ன காலையில் அறிமுகம் சுதன் அசுரேந்திர தொல்லோன் என்ன நின்றிடும் மைந்தர்கள் இருவரும் ஏகி மன்னர் மன்னனை அடைதலும் இணையென வகுப்பான் திரைக்குள் வேலை போல் நிறை தரு அக்கரையிலா வழி உடைந்திடும் அன்னது கடுப்ப பொறு திற்படை பல உள எண்ணினும் போற்றும் அரசரில் வழி நின்றிடாதும் ஆதலால் இனிநீர் இரு வீரர்களும் அமரின் மேதகம் பெரும் சேனைக்கு முதல்வராய் மேவி போதிர் முன் உற என்றலும் நின்றிடு புதல்வர் இது நன்று என வணங்கிய இமைப்பில் தந்தமான் தடம் தேர்செயறிய சமரில் கொந்துலாமலர் வாகையை விளைச்சிய குமரர் வந்தி பெற வகுத்து முந்து ஆகும் எல்லையில் அங்கு அது நோக்கோராடு போர் பாகை கொண்ட நூறாயிரம் வெள்ளத்து மறவோர் ஓகை எய்தியே அமர் புரி பரந்தலை உன்னி ஏகல் மே பணிகளும் சேடனும் இறங்க கடம் திகழ்கறி தேர்ப்பாய் மா கலந்திடத்தானை வீரர் படர்ந்திடுகின்ற காலை பருமணி வைரத்தேர்மேல் அடைந்திடும் அவுணர் மன்னன் அளக்கர் இல் வடவை சுற்ற விடம் தனி நடந்ததென்ன விண்ணவர் மருள சென்றான் தொண்டகம் துடியே பம்பை தூரியம் உருடு கோடு திண்திரல் படகம் முந்தை திமிலையே தடாரி தக்கை கண்டை ஆகுழியே பீலி காக்களம் உடுக்கை பேழ்வாய் கொண்டது ஓர்பதை சங்கம் குடமுழாய் எம்பிற்றம்மா தட்டு உடைநெடும் தேரார்பும் தந்தியின் நாற்பும் சேன் போய் முட்டு உரு கொடிகளார்பும் உரட்பறியார்பும் வீரர் கட்டு உரு கடலின் நாற்பும் கணிப்பியில் பல்லியத்தின் நாற்பும் எட்டுசையும் எல்லா உலகும் உண்டு நீல் நிரமுகில் போல் மேனிய உணர்கள் நீத்தம் செல்ல கான் நிறை பூழியீட்டம் ககனம் மேல் செல்ல முன்னம் தான் குருகின்ற காலை சசியனத் தயங்கி பின்னர் மீன் எனக்கரந்தான் மேலாம் பிரி கதிர் படைத்தவையோ ேசமுடன் பால் வைகும் நெறியினாத் தமக்கு வீடும் ஆசரு பதங்கள் யாவும் வைகளும் புரிவேன் என்னை ஏசுவர் போலும் கீழென்றிகள் என்ன தூசி விடுத்ததே போல் பூழி கண்ணிரை அழித்த முயம்பிற்கார்கெழும் மவுன வெள்ளம் துன் உறநடப்ப செல்லும் தூழியின் படலை செய்கை என்னென உரைப்பன் அம்மா இரன் என்போன் பொன்னுலகு அதனை வல்லே பூவுலகாக்கிறன்றே கண்ணகள் தடம் தேர் மீதும் காய்ச்சினக்களிற்றின் மீதும் நன்னிய கொடிகள் வான் போய் நளிர்பு நல் கங்கை நக்கி மண் உறச் சிதறியாடி மகேந்திரத்தின் அண்ணல் இன்று அழிவன் என்றே அழுத்திரம் போலும் மாதோ திங்கள் வெண்குடையும் நீலத் திருநிழல் கவிப்பும் செம்கேழ்பம் கயமலர்ந்தது அன்ன பருமணி கவிகை முற்றும் தொங்கலின் தொகையும் வெய்யோன் தொல்கதிர்வரவு மாற்றி எங்களும் செறிவு உற்று ஊழியருளினை விளக்கிற்று அம்மா ஆனை இயல்பு எய்த அவுணப்படைகளோடும் வான் வையம் விசை செல்ல தானது தெரிந்து அமரத்தம் இறைவனோடி கா மற் அடிதை தொழுது சொல்வான் அன்று புரி வேள்டையீட்டமுடு சூரன் எனும் பெய்யோன் இன்று பொறுவான் விரைவின் ஏகினன் எதிர்ந்தே சென்றவனை வென்று எமது சீர் அருளுக என்றான் ஆம் பரிசு கூற புரிந்தே ஏம்பல் உருகேசரியின் ஏற்று நீங்கி பாம்பின் வலி செற்று உளவு பாகுதனை நோக்கி வாம் பறி கொள்ளம் இரதம் வல்லை தருகிரும் நன்றி என எழுந்து உலவை அண்ணல் குன்று அணைய தேரது கொணர்ந்து முனம் உயிப்ப வென்றியில் அண்ணல் அதன் மீமிசை புகுந்தான் மன்றல் மலர் சிந்தி அயன் மாலோடு வழுத்த செழுந்தருணமேதகைய தேரின் மிசைவானோர் தொழுந்தலைவனாகிய அமர் தொல்முருகன் ஏற கொழுந்தழல் முடித்தனைய குஞ்சி கெழுபூதர் எழுந்தனர் தெழித்தனர் இருங்கடலும் அஞ்ச நாட்டம் ஒரு மூன்றுடையநாதன் அருள் மைந்தன் வாட்டம் மறுவெவ்வவுனர் மன்னன் வீட்டும் வகை சென்றிடுதல் விண்ணவர் உரைப்ப கேட்ட அணிக பூதர்கள் கிளர்ந்து படர்கின்ற பாரிடர்களாய் அருமுகற்பரவுகின்ற பாரிடர் நடப்ப விழுபூழி படர் தின்னோர் பாரிடர் புரிந்தனர் பறிக்குமெனையன்னா பாரிடம் விண்ணோடு பகர்தற் கெழுதல் போலும் தக்கையொடு உடுக்கை துடிசல்லறி தடாரி சொக்குடைய தன்னுமை துவைப்பின் மிகு பேரி மெய்க்குடமுழா படகம்பீணை குழல்லாம்பல் கொக்கரை இயம்பினர்கள் கோடி கணநாத நாடு தவனாரதனும் நல்லு வணர்த்தாமும் கேடில் இசை வல்லது ஒரு கிண்ணரரும் ஆகி பாடினர் குமாரன் அடிப்பன்முறை பணிந்தே ஆடினர்கள் விண்ட வரும் ஆசையில் முனிவோரும் ஷண்முகனது ஏவல் கொடுத்தாவில் இளையோனும் என்பரும் இலக்கர்களும் எண்டிய கணத்தின் வன்மை கிழமன்னும் வையம் இசையாகி திண்மை படை ஊக்கமோடு சேனையிட சென்ற மொய்மலி படைத்தலைவர் முந்தி உரு தானே இம்முறையினால் ஒழுகை ஈசனருள் மைந்தன் செம்மணிவில் வீசி அமர்தேரின் இடையேகி பொம்மலுரு தானவர்கள் போர்முனை அடைந்த அடைந்த பொழுதில் புவியும் அந்தமுமாகி மிடைந்து வரும் சூரன் ஈகம் பெய்து என வளைந்த தொடர்ந்து நுகர்த்தி பலி தொலைத்தும் என முன்னீர் படர்ந்து புடை சுற்றி இடும் பான்மை அதுபோல வளைந்திடும் காலையில் பயவெம்பூதர்கள் கிளர்ந்தனர் தெளித்தனர் கிழவு தானவர் தளம் தனை அடர்த்தனர் அவரும் தாக்கினார் விளைந்தது பெரும் சமர் விண்டது அண்டமே மாற்றினை மரங்களும் வரையும் தண்டமும் தீச்சிகை கழுமுளும் திகிரி நேமியும் நீச்சலும் கவன்களும் வேலும் நாஞ்சிலும் ஓற்றினர் பூதர்கள் ஒன்னலார்கள் மேய்ப்படும் மவுனர்கள் வெகுண்டு வில்லுமிழ் அப்போடு கணிச்சி தண்டாழிராஞ்சில் வேல் முப்புகர் இளைப்படை முசலம் முற்கரம் கப்பனின கணங்கள் பற்றுவர் கரிகளை பறியினங்களை ஏற்றுவர் பார்த்தனில் எரிவர் மாதிரம் சுற்றுவர் வெண்ணிடை கிழிப்பர் துண் என முற்று உடல் எரித்தினை முரித்து சிந்துவார் இரதமொறாயிரம் எடுத்து செங்கையில் பொரு களிராயிரம் புரள மோதுவர் கரிகள் ஓர் ஆயிரம் கரங்கொண்டு ஏற்றியே பரிபதினாயிரம் பாரின் வீட்டுவார் பாய்பரி ஆயிரத்து பத்து பாணி கொண்டு ஆயிர கோடியாம தங்களைச் செயிரு நிலத்தி இடை சிதைய சிந்துவார் காய்கனல் சொறி தரும் கடும் கண் பூதரே குரங்கு உழைப்புறவியர் குஞ்சரத்தினர் இறங்கு ஒரு நிலத்தின் ஏகினோர் வரம் கெழும் அவுணர்கள் வளைந்து சரங்களில் தடிதல் மேயினார் மலைதனை சிந்துவர் மரம் கொள் பூதர் தாழ் நிலைதனைச் சிந்துவர் நெடுங்கை சிந்துவர் கொலைதனைச் சிந்துவர் கொய்வர் மொயம்பினை தலைதனைச் சிந்துவர் தருகட்டு ஆனவர் இவ்வகை மாறு கொண்டு இகழ் செய்கின்றொழி செவ்வொடு பூதர்தம் சேனை மன்னர்கள் அவ்விடை ஏன்று நின்று அமறிய துழி வெவ்வசுரப்படை மிகவும் வாய்ந்ததே பொந்திகள் படையோடு நின்றிடும் நீடு தொல்பின குன்றூரு ஆகிய குருதி ஆற்றிடை சென்றனர் அளக்கரை திடறதாக்குவார் நீடிய வேப்படை நிமலன் காணுர வீடினம் யாமினி வெய்ய தோற்றமேற் கூடுவதிலே எனக்கு மாறு போலாடிய உடற்கு அனந்த கோட்டியே மானப்படை சேரவுணப்படையும் பயமான் ஏனைப் ஏனைப்படையும் முடிவு உற்றிடவே இவ்வாரீகள் செய்யும் கூனல் சடிலப் பூதப்படையின் கொற்றம் தனை நோக்கி தானைத் தலைவன் அதிசூரனெனும் தனையன்பு குளுற்றா தேர் ஆயிரமங்குரு பார் சேமத்தொடு செல்ல காராயிரம் உற்றனதன் படிவம் கதிர்காழியுமை சார ஈராயிரமாம் இவுளி தொகை பூண்டீர்க்குந்தேர் மீதே ஓராயிரமாம் கதிர்போலா உரனோடுருகின்றான் வார் வில்லதனை விரைவில் குனியா வடிவாளிகள் போக்கி சோர்வில் எதிர்கின்றனரை துணி செய்தன நிற்ப ஓர்வில் ஒருவன் தனியே இவன் வந்துரு போர் புரிகின்றான் போர்வில்றிவன் இவனே எனவே புகழ்கின்றனர் பூதர் போதக்கடல் போல் அலமந்து அலமந்து உலையாய்கள் செய்யும் பூதக்கு இறை உக்கிரன் என்று ஒருவன் புகை தீவுமிழ்கண்ணான் மேதக்க சோதிக்கடவுள் படை உண்டுமிழும் தொல்லோ நிகழ்வல்லோன் என் தான் அவருக்கிறவன் குமரன் இகழ் செய்திடுமாறு கண்டான் முனியா விரைவில் படர்வான் காலன் திரள் கொள்ளும் தண்டானது கொண்டவனே குறுகி தடமார்பிடையோச்ச விண்டான் இவன் மாறு ஆகிய உக்கிரன் ஏவுதலும் வருதண்டு அவன் மார்பில் சாலிகை சிந்திடவே கொதியா வருகின்றான் பாறு ஆடு களத்திட இங்கு இவனைப் பழிவூட்டுவன் என்ன நூறாயிரம் அசுகம் ஓர் தொடையின் நொய்தில் செலவு எய்தான் வெய்தாமையில் வாளிகள் உக்கிரன் மேல் விரல் சேர் அதிசூரன் எய்தான் அது மற்ற அவன் மேல் படவே எய்தான் முழுதும் பெருகு உற்றிடலும் விழுமத்து ஓடு செற்றும் செய்தான் ஒரு மால்வரை கொண்டு அவனன் தேர்மேல் செலவுத்திர்பொன் கழலான் விடுத்தின் கிரியால் அதிசூரன் மாந்தே பிதிர் பட்டிடலும் புவிமேல் படர்தல் பிழையாம் என உன்னா உதயக்கிரி போல் கனகத்து இயலும் ஒரு தேர்மி செய்யல கதிர்னவே கடிதில் பாய்ந்தான் காலன் மிடல் தீர்ப்பான் பாயும் வேலை அப்பல் மணி தேரினை ஏ ஆற்றல் கொண்டு ஈர்த்திடும் வாசிகள் மாயும் பண்ணம் மரம் புரியுக்கிறன் சீயமாம் என சென்று உதைத்தான் அரோ உதைக்க வையவன் ஒன் பரிபாரிடை பதைத்து விழுதலும் பையுளின் மாழ்கியே சிதைப்பன் இந்த சிறியனை என்று புதைப்பன் தூண்டினான் தூண்டுகின்ற சுடற்கனை பெற்றியை காண்டலும் மீன்டும் படி வீசி நின்று ஆக்கவே வேறு போர் தேரிடை வெய்தனை எதிரியே ஊறு நீங்கிய உக்கிர கண் புரியி மாரி தெய்வதம் அப்படை தொட்டு உனை இறந்தனை நீயனா முன்னு பூசை முதலியாவையும் முன்னியே நின்று ஒருங்குடன் செய்த பின் வன்னி மாப்படை வாங்கி வணங்கியே மின்னு தன் சுடர் மீ கொள வீசினான் ஆசை தோறும் அழல் சிந்த மாற்றலன் வீசுவெம்படை வீரத்தை நோக்கியே ஈசன் மைந்தன் இணைமலத்தாள்களை நேசமோடு நினைந்தனன் போற்றினான் எவ்வர்க்கும் இறைவனாகியோன் அவ்வழி தன் அருள் செய்யவுக்கிறன் செவ்விதில் செல்லும் தீச்சரம் பற்றியே கவ்வி நுங்கின நுங்குவாந்தனை நோக்கி அறிமுகன் துங்க மாமகன் தொல்புனல் மாப்படை பொங்கு சண்ட பொறுப்படை அங்கு அவற்றையும் பற்றி அருந்தினான் காற்றின் வெம்படையேவினன் கைதவன் ஆற்றல் உக்கிரன் அன்னது நுங்கினான் தேற்றுகின்றொழிச் செய்தவமன்றியே ஏற்றவானும் பொருளாவதோ மற்றும் ஒவ்வது சூரன் மலரையன் ஒற்றை வெம்படை ஓச்சலும் உக்கிரன் பற்றி நுங்க அப்பங்கையன் தாதை பால் பெற்றியிருந்த பெரும்படை ஏவினா ஒய் என சென்று உருகெழுநாரணன் பொய்யில் மாப்படை போந்திட ஆங்கு அதும் கையில் வாங்கிக் கதும் என வாய்க்கொழா வைய உக்கிரன் மேயினன் என்பவே ஆன காலை அறிமுகன் காதலன் யான் இனிச்சை இயற்கை என்னே இவன் தான் அவ்வீசன் கொல் கண்ணன் கொல் தாமரை மேல் நிலாவிய வேதன் கொலோ என்றான் மூவராகிய மூர்த்திகள் அல்லதை ஏவரே மற்ற திசையும் பெற்றியார் அவர்குள் இவன் என தேவர் மாற்றலன் பின்னரும் செப்பினா சீற்றம் கொண்டா உணர் திரைக்கடல் தோற்றம் கொண்ட அச்சூர் கெழும்புக்கிரன் ஏற்றம் கண்டுழியன் செய்தும் என்றனர் கூற்றம் கொண்ட உயிரில் குலைந்துள்ளார் அண்ணல் வாசவன் ஆதியராகிய எண்ணில் வானவர் யாவரும் இச்செயல் கண்ணுராயிகள் கண்டு அருள் நான்முகப் பண்ணவன் முன் பணிந்து இது கூறுவார் எங்களால் வரும் எண்ணில் பெரும்படை செங்கடான் படை தீயனின் மாப்படை அங்கியாவும் அணுகை இப்போதற்கோ நுங்குமாரியன் நுவலுதி என்னவே ியர் கேண்மின்கள்ங்கிவன் அந்திவான் சடைய நல்வரத்தினான் கந்தன் எந்தை கழலினைப் போற்றியே வந்துளான் எவ்வளியையும் மாற்றுவான் எம்மையாளுடைய அருள் பெறும் செம்மையானவன் செம்பொன் சிலம் படி மும்மையும் தொழு முத்தி பெற்றானிவன் எம்பினும் பெரியான் என்றும் ஈரியலான் மைக்கரும் கடல் வண்ணன் முன் ஏவிய சக்கரம் நுகரும் தவத்தோனினும் மிக்கா அத்தலன் வெற்றியின் மேலையான் புக்கிரன் என்று உரைத்திடும் பேரினான் பண்டு நாம் அருள் பல்படை யாவையும் உண்டதோவியப் புகொல்லையில் எல்லையில் அண்டமும் சிதைத்து அக்குவன் ஏங்கு இவன் கொண்ட தொல் புகழ் கூறத் என்ன நான் முகன் எண்ணி எம்பலும் அன்ன கேட்டலும் அண்டர்கள் யாவரும் துன்னு சென்னி துளக்கிப் பெரும் திரல் இன்னும் ஆக இவர்க்கு என்று எம்பினார் வானமேல் இது நிகழ்ந்துழிமாறிலாவுணர் சேனை காவலன் பூதனை நோக்கினின் சிதைப்பல் வூகுனம் ஆகிய படையன உன்னலை உமைப்பால் ஞான நாயகன் படை தொடுவேன் என நவின்றான் மந்திரம் தனில் பூசனை முதலிய வகுத்து சிந்தை மேல் உருவகியோடு அரண் படை செலுத்த அந்தம் இல்லதுவோர் உலகியெல்லாம் உருவலால் அடர்க்கும் எந்தை கொண்டதுவோர் உரு எனத் தோன்றியது இமைப்பில் நஞ்சும் ஆர் அழல் நாகமும் நடுவனது உருவும் விஞ்சு பூதமும் கணங்களும் வேறு பல்படையும் எஞ்சல் இல்லதுவோர் அங்கியும் போற்றையவ்வுலகும் அஞ்சிடும்படி நடந்ததால் அரண்படை அதுவே ஈசன் மாப்படை வருதலும் உக்கிரன் என்னும் ஆசையில் வீரன் தன் அங்கையில் கதையினை அகற்றி பாசம் நீக்கும் அஞ்சு எழுத்தினை விதிமுறை பண்ணி நேசமுடுக்கை தொழுது அரன் பொன்னடி நினைந்தான் ஆண்டை உக்கிரன் நிறுமும் அஞ்சலி புரிவான் மாண்ட தொல்படையில் அவன் துதி செய்யும் வாயான் ஈண்டி இவன் தன்னை அடிகளன் யான் என எண்ணி மீண்டு சென்றது சிவனருள் படைக்கலம் விரைவில் அண்ணல் அம்படி துறந்தவர் மேல்விடினவர் பால் நண்ணுராதுனம் பக்கல் வந்திடும் என நல்க விண்ணுலாம் புகழ உணர்போன் பெறுதலின் விடையூர் பண்ணவன் தனையடைந்தது அங்கு அவன் அருள் படையே ஆன பெற்றி சிவன் கொல் என்ற இர்த்து சேனை காவலன் துளங்கினன் பூதர்கள் சிறந்தார் வான் உளோர் மலர்மாரிகள் தூர்த்தனர் மாறான் ஏனை வீரர்கள் விழிப்புழித்தாரை காந்திருந்த நீ இங்குகின்றதுவோ தான் அவர் குழுவினை நீவில் ஏங்குகின்றதை விடுமின்கள் என்று தேரிழிந்து பாங்கர் உற்றதுவோ தண்டு கொண்டு அறிமுகன் பாலன் வீங்கு தோளிடை எற்றினன் உக்கிரன் வெகுண்டான் எற்று தண்டினை அங்கையால் உக்கிரன் என்போன் பற்றி வாங்கியே அவன் தனது உரம் பதை பதைப்பெத்தன புடைத்திடுதலும் நிலநடைச் சேர்ந்தான் மற்ற அவன் தனது உயிர்கொடு போயினன் மரளி துஞ்சி வீழதி சூரனை நோக்கியே துகடீர் மஞ்சு போலவே வரும மனமும் நஞ்சு எனக் கொதித்தனன் அழல் எழ நகையா விஞ்சு பூதர்தம் குழுவின் மேல் சென்றனன் விரைவில் கடிது சென்ற சுரேந்திரன் கரத்தின் நடிய வில்லினும் ஆயிரத்திரட்டி மேல் நிமிர்ந்த கொடியவார் சிலை வாங்கியே குணத்தொலிகொழுவ படியும் வானமும் குலைந்தன உயிரலாம் பூதரங்கு அது நோக்கியே தண்டமும் பொறுப்பும் பாதவங்களும் தாரகன் தந்திடுப்பதகன் மீது சென்றிடவிடுத்தலும் மனையன விலக்கி சோதிவெம் கணை இறுதி நாள் முகில் எனச் சொரிந்தான் வடிகொள்வார் கணை விடுத்தலும் பூதர்கள் வலிதின் விடுபிறங்களே முதலிய இடையிடை வீட்டி முடியும் கைகளும் ஆகமும் முகத்தொடுமைபும் அடியும் சோறி நீர் கான்றிட அழுந்திய அவர் பால் மற்றும் வெண்கணை உலப்பில தூண்டலும் மண்மேல் அற்ற கைகளும் துணிந்திடு தோள்களும் அடியும் இற்ற கண்டமுகி வெம்பூதர்கள் இறப்ப கொற்ற வீரரில் கனகன் என்பவன் எதிர்கொண்ட எதிரதாய் வரு கனகன் மேல் தாரகன் நீந்த அதிரும் வாக்கழல் அண்ணல் ஓர் வடிக்கணை அழுத்த உதிர வாரியோடு அன்னவன் தேர்மி செய்வுற்றான் கதிரின் மேல் வரும் செய்யக் கோளாம் பாகன் தன்னுயிர் உலந்திட உதைத்து வெம்பனை கை நாகம் தன் திடுமதலை தன் வரிசிலை நாணை காகம் போல வெள்ளை இற்றினால் கீரி வெங்கரை சேர் மேகந்தாரணிமிசை இழிந்தாலென மீண்டான் இழிந்து மால்வரை ஒன்று கீண்ட சுரரிந்திரனாம் கழிந்த சீர்த்தியான் வீமிசை ஓற்றலும் கரத்தின் அழிந்த வில்லினை நீத்து ஒரு சிலை அதனை குழிந்த கண்ணுடை பூதர்கள் வெறுக்கொளக் குனித்தான் குனித்து நான்கு இரு சுடு சரம் தொடுத்து அரை கூவி தனித்து மேல் வரும் கனகன் ஏவிய கிரி சாய்த்து புனிப்பீளம்பிரை செக்கர்வான் நுழைந்து என புயங்கள் பனித்திடும்படி அழுத்தின ஆயிரம் பகழி பகடி ஆயிரம் படுதலும் ஆடகன் பையுள் நிகழனிட்டலும் வேறு ஒரு வலவனை நிறுவி புகழியில் தான் அவன் தேர் கொடுபூதர் மேல் போத அவளும் மால்வரை ஒன்று எரிந்து உம்மத்தன் ஆர்த்தா அவன் எரிந்திடும் பருப்பதம் விரைவில் வந்தடர்க்க கவனவெம்பரியாயின உலந்தன காணா பவனவேகத்தின் பேரொரு தேர்மிசைப்பாய்ந்தான் புவனம் உண்ணியனின்றதோர் கடவுளே போல்வான் முந்துவெம் கணை உலப்பில தூண்டலும் முன்னீர் செம் துகிர்கொடி போர்த்து என குருதி நீர் செறிய வந்த முற்றிலன் புவிமிசை இருந்தனனாங்கே மந்தன் என்பவன் தாரகன் புதல்வன் நேர் வந்தான் வருதலோடும் ஆங்கவன்மிசை ஐயிருவாளி குருதி காலுர வழங்கலும் எரியனக் கொதியா பரிதிமேவரத் தகுவதோர் பருப்பதம் பறித்து கருதி ஏவினன் கோனங்கது கண்டான் சென்று மார்பு எது ஏற்றலும் வந்து உழித்தெறித்து குன்று மீண்டும் அற்றவன் புடை போயது கொடியோன் ஒன்று போலியாயிரம் பகழிகள் உய்தான் நின்று மந்தனங்கு அயர்ந்தனன் சிங்கனும் நேர்ந்தான் எடுத்து மால்வரை ஒன்று அவன் உரத்தில் நேர் தடுத்து ர் வாலியின் தனது கார் முகம் வாங்கியே தண்டகப் பேரோன் முனை இரு கணை ஆயிரம் கொடியவன் முகத்தின் நனி புகுந்திட விடுத்தலும் நடலை உற்றி இறங்கி மனம் பெகுண்டு பின்தன் பெறும் சிலையினை வளைத்தான் வளைத்து நாலு இரண்டு அம்பினைத் தண்டக மரவோன் குளத்தின் மேல் பட விடுத்தலும் எழுந்தன குருதி இழைத்து நின்றனன் தேர்மிசை அன்னவர்க்கு இளையோன் கிளைத்து சோமுகன் தாரகன் மகன் எதிர்கிடைத்தான் எதிர்ப்புகுந்தவன் அகலமேல் ஐம்பதிற்று இரட்டி கதிர் தரும் கணைய உணர் கோனழுத்தலும் கவலா அதிர் தரும் தனது ஒன் சிலை வாங்கி ஆயிரமாம் நுதிக்குள் வெம்சரம் தூண்டினன் சோமுகன் நொடிப்பில் பல்லவங்களாயிரமுத்தாரகன் பாலன் சில்லியம் தனித்தேரினை வலவனைச் சிதைப்ப மெல்ல வேறு ஒரு தேர்மிசை பாய்ந்து வேலொன்றி ஒல்லை இங்கு இவன் உயிரினை உண்கையென உய்தான் உய்த அவன் அகலமேல் படுதலும் முயங்கி எய்த்து மற்று அவன் தேர்மிசை மயங்கினன் இருப்ப நித்தன் வேறொரு சோமுகற்கு இளையவன் நெடுமாள் ஒத்தவன்மையன் விசையன் என்பவன் கடிதுவுற்றான் விசையன் நாங்கு ஒரு கொடுமரம் வாங்கியே வெகுண்டு நிசிதவம் கணையாயிரம் உய்து நேரில்லா அசுரேந்திரன் தடிந்து மற்ற கை இசையும் வில்லொடு நாரியைத் துணிபட இருத்தான் முற்று நூலுணர் பாகுயிர் முனியா இற்ற நாணொடுவார் சிலை துணியினை ஏந்தி கொற்றமாறசுரேந்திரன் மத்திகை கொண்டு அன்னதன் தேர் தன் தேர்வளவனின் பொ தகுவோன் ஒரு வலவனை நிறுவி ஓர் தண்டம் இகலும் மண்மையால் எடுத்தனன் அவன் மிசை எறிய புகுதும் எல்லையில் கண்டு எதிர்விசேனாம் புகழோன் மிகவும் எல்லையில் சரங்களை தூண்டினன் விடுத்தான் தொட்ட தொட்டன கணையலாம் துகள்படத் தொலைத்து மட்டுலாம் தொடை விசையன் ம்பகத்திடைவந்து பட்ட காலையில் அவன் தனதிரதமேற்பதைத்து விட்டவில்ொடுகுருதியும் தானுமாய் வீழ்ந்தான் விழுந்த காலையில் இலக்கரில் ஏனையோர் வெகுண்டு பொழிந்த வாளியால் தாரகன் மகனொடு பொறுதே அழுந்தி யாவரும் எரிந்தனர் போதலும் அது கண்டு உழந்த துன்பொடுவீர மொயம்பிரன் விரைந்துற்றான் வீரவாகுவேல் இணையடி போற்றியே வெகுண்டோர் கோரவம் சிலை வாங்கினன் நானொலி குழிவி யாரும்பானவர் வியப்புற அவுணர்கள் அயர தாரகாசுரன் மதலையை மறைத்தனன் சரத்தா மறைப்ப மெய்யலாம் குருதி கொண்டிடலும் வல்லவுணன் விரல் கடும் சிலை ஒன்றினை வளைத்தவன்மிசையே பிறைத்தலைக் கணை ஆயிரம் அழுத்தினன் பெரிதும் உரைத்த செம்புனல் இருவரும் இளம் கதிர்வொத்தார் தாரகத்திரளான் மகன் தூண்டி ஏழ் சரத்தால் சூரர் இத்திரல் அண்ணல் கைச்சிலை தனைத் துணிப்ப வீரன் மற்றும் ஓர்கார் முகம் வாங்கியே விடம் கால் கூரையில் கணை ஆயிரம் விடுத்தனன் குறியால் ஏகும் தாரகன் மகன் சிலையிருத்து பாகன் ஆவி உண்டு இரதமோடயங்களைப் படுப்ப வாகை இன்றியே வேறொரு தேர்வி செய்வரியன் போகலோடு மர்த்தன் அது கண்டனர் புலவோர் வெறுவரப்பொறும் வீரன் பொறுது கொள்வான் கொலாம் இனி எனப் புகழ்ந்தார் அரிய அற்புதமோ அவன் வென்றிடலவுணன் கரிதரும் சுதன் சிம்புளின் சுதன் இவன் கழறின் மாறுவோர் தேறு இடை பாய்ந்தவன் ஒரு தனுவளைத்து நூறு கோல் விடுத்தவன் இரதத்தினை நூறச் சீரிவான் எழி வீரவாகுப் பெயர் திரலோன் ஆறு மாமுக முதல்வனை பரவி நின்று ஆர்த்த உரை கழித்து வாழ்வுருவியே உம்பரில் படர்ந்து சிறை கழித்திடும் வரை புரை அவுணர்கோன் தேர்மேல் குறை கழித்திடும் பணி கவர்மதியூற்று இறைகழிக்கும் முன்னவந்தனை கையில் ஒன்று எரிந்தான் எரிந்த காலையில் இற்றதோர் கைத்தலம் இரலும் குறைந்த கை இடைச்சலசல இழிவன குருதி செறிந்த நீலவொன் கிரிதனக் குறு புடை சென்றே உறைந்ததோர் கரும் பணியழல் மணியுமிழ்ந்தொப்ப கையறுத்தலும் தாரகன் தன் சுதன் கணன்று மொய் உடைக்கதை ஒன்றெடுத்து அவன் மிசை மோத ஒய் என திரல் மொய்பினன் வானெழுந்து ஒருதன் செய்ய பதத்து உதைத்தனன் அங்கு அவன் சிரத்தில் காமர்தாளினால் உதைத்து விண்படர்தலும் கண்டு தூமமார் விழியான் அ தொடர்ந்து ஓர் சேமவாள் கொடு வானழ சீரி ஏமநாந்தகத்தால் எந்த சென்னியும் யாக்கையும் இம்பரின் வீழ்ந்து மறிந்து மற்ற அவன் மண்ணுயிர் போயதுவான் மேல் செறிந்த விண்ணவர் ஆர்த்தனர் இன்னது ஓர் செய்கை அறிந்த தானவக் கடல் எலாம் ஓடினன்றே மக்களாயினர் இருவரும் இறந்ததும் அலைந்து பக்கம் வேயின தானைகள் எரிந்ததும் பாரா தொக்க பேர் அழல் உலகு அடை எழுந்த தோற்றம் போல் மிக்க சீற்றம் மேல் கொண்டனண்டங்கள் வென்றான் சீற்றமே தகுசிபன் மதலை போர் செய்யும் ஆற்றல் விரைந்து என மதித்து காற்றின் முந்து செல் தேர் கடிது வந்தெய்தி கூற்றின் வெம்பசி தணிப்பது ஓர் சிலையினை குனித்தான் பாணி போற்றிடும் சயமகள் வீரமாமடந்தை நீநிலைப்பட வேறு சோபானத்தின் நெறி போல் பூணளாவிய பொன்னவாம் சிலைதனில் புணர்த்த நானின் ஓதையைக் காட்டினன் அணிவிரல் நகத்த கரம் கொள்வில்லொறி கேட்டலும் பாரிடைக்கணங்கள் மரங்கள் சிந்தினர் சிகரிகள் சிந்தினர் மலையும் உரங்கள் சிந்தினர் வீரமும் சிந்தினர் உடலும் சிரங்களானவும் பனித்திட சிதரி சிதறிமாகியே இருந்தனர் அல்லது இந்நிலத்தில் வீண்டு உளார் சில பதைத்து நின்றார் சில வீழ்ந்து மாண்டு உளார் சிலர் மயக்கமுற்றார் சிலர் மற்றும் ஆண்டு பன்னிரண்டு ஒழிந்திலது அவனன் வில்லரவம் வேதன் நஞ்சினன் மால்முடி துளக்கினன் விண்ணோர் நாதனஞ்சினன் மரளியும் அஞ்சினன் நடுங்கி கோதையில் நல்லறம் அஞ்சின ஐபகை கொண்ட பூதம் அஞ்சின உயிர்த்தொகை அஞ்சின பொறுமே வஞ்சன் வாசிலை நாணொலி கேட்டலும் மரத்தால் விஞ்சு பூதம் ஈராயிர வெள்ளமும் வெறுவி எஞ்சியே அவன் நின்பிடாதிந்துளவென்றால் அஞ்சு பூதங்கள் அஞ்சுவதற்புதனவோ சூரன் வில் பெரும் முழக்கினை கேட்டலும் துளங்கி பாரிடத்தொகை அழிதரான் பார்த்து போரி ஏற்படை தலைவர் நூற்று எண்மரும் புகுந்து பொழிந்திட்டனர் வரைகளும் மரமும் அன்ன வேலையில் பத்து நூறு ஆயிரம் கோடி பொன்னின் வெங்கணை அவுணர்கோன் முறை முறை போக்கி தன் உழைப்புகும் வரையோடு தருக்களை தடிந்து துன்னு பாரிடத்தலைவரம் யாக்கையை துளைத்தூடி துளைத்தனன் முகத்தினை துளைத்தனன் மொய்பைத் துடையல் மார்பினை துளைத்தனன் பாணியை துளைத்தான் கடி துளைத்தனன் குரங்கினை துளைத்தனன் கழல்ஷேர் அடித்துளைத்தனன் பாரிடத்தலை இவரும் அயர்ந்தா துளைத்து மெய்யினை வெம்சரம் போதலும் துயர் கொண்டு இளைத்து நின்றனன் அதிபலன் வக்கரன் களைத்து வீழ்ந்தனன் வச்சிரன் இறங்கின கபாலி குளத்தின் வன்மையது அழிந்தனன் உன்மத்தன் உழைந்தான் நீடு குன்றினை ஏந்தியே அச்சுதன் நின்றான் ஓடுகின்றிலன் எதிர்ந்திலன் மாபலன் உழைந்தான் வாடுகின்றனன் மதிசையன் மேகனும் மருண்டான் ஆடரும் துயரறிந்தனன் அண்டவாபரணன் மேகமாலி உள்நடுங்கினன் சுப்பிரன் வெளிந்தான் காகபாதன் நெய்பதைத்தனன் உதவகன் கவன்றான் ஆகம் வீழ்ந்திடு குருதியுள்ளழுந்தினன் அசலன் மாக வந்தொந்திரங்கினன் அத்திரி மறிந்தா பத்திரன் சிறிது இடைந்தனன் உடைந்தனன் பதுமன் எய்த்து அசைந்தனன் வியாக்கிரன் தனஞ்சயன் இருந்தான் மத்தன் வயது பெய்து உயிர்த்தனன் பினாகிமை மறந்தான் சித்திராங்கனும் கனகனும் துயர்கடல் திளைத்தார் நெஞ்சு அழிந்தனர் மாலியும் நீலனும் நெடுங்கண் பஞ்சு அடைந்தனர் கும்பனும் நிகும்பனும் பதைப்புற்று அஞ்சு ஏங்கினர் சண்டியும் தண்டியும் ஆவி துஞ்சல் கூடினர் வாமனும் சோமன் என்பவனும் வெம் கண் உக்கிரன் எழுவதற்கு உரநிலன் வெகுண்டான் சிங்கன் மொய்ந்தனன் சுவேத தீர்ந்தான் சங்கபாலன் விந்து உருண்டனன் நந்தியும் பெயர் இணைய தன்மையால் இவர் முதலான நூற்று எண்மர் அணிக வேந்தர்கள் போர்வல் இன்றியே அழிய துணைய மற்ற கண்டு நூறு ஆயிரத்தொகையோர் கனையும் வார்சிலை வாங்கியே தூர்த்தனர் கனைகள் தூர்த்து மற்றவர் மாறு கொண்டிடுவுழி தொட்டு அங்கன் ஒன்றினில் முறித்தான் முறித்து மற்றவர் வார் சிலை எடுப்பதன் முன்னம் திரித்தும் ஆயிர கோடி வெங்கணையினை செலுத்தி பரித்திரம் பல பூண்டிடும் தேர்களைப்படுத்தி உரத்தில் அன்னவர்க்கு இலக்கம் ஆயிரம் கனை உய்தான் உய்திகள் நெஞ்சு போழ்ந்திடுதலும் உழைந்தே எய்த்து இலக்கரும் மனைய கண்டிறங்கி பித்தகம் கழு வீர மார்த்தாண்ட நாம் விடலை கைத்தலம் கெழு சிலையொடு நேர்ந்தனன் கடிதின் வாங்குவில்லினன் எரிந்த நானொலியன் வார்கடல்கள் ஏங்கும் ஆற்பினன் அவனன் மேல் கணையனும் எழிலி தூங்குவித்தலும் சரங்கள் தூயன்னு தீங்கடும் கணை ஆயிரம் முதல் செரித்தான் செரித்த காலையில் வீரருள் வை அவன் மரித்தும் பெஞ்சரன் தூண்டவே ஆயிரம் வாளி வீசியே அவன் விடுகணையொடும் குனிவில் அறுத்து உரம் பிளந்து அம்புபை தூணியும் அட்டான் அட்டகாலையில் வீரமார்த்தாண்டன் உள்ளழுங்கி பட்டுளான் என வீழ்ந்தனன் பரிசது நோக்கி பொட்டலான் வழியடக்குவன் யானென உறுத்து விட்ட தேருணுமந்தனன் அரக்கன் ஆம்பிரலோன் வந்த வீரராக்கதன் எனும் நாமத்து வலியோன் கொந்துலாம் தொடை தூங்குதன் கொடுமரம் குனியா ஐந்து நூற்று இரண்டு அடிசரம் துறந்திடாது கால் உந்தியார்த்தனர்கோ நோராயிரம் கனைகள் முட்டு வெம் கணை வீரராக்கதன் எனும் மைம்பன் தொட்டவாளியை விலக்கி அங்கு அவன் சிலை துணிக்க நெட்டு இரும் சுடர்வாழம் ஒன்று ஏந்தினேள் எட்டு மாதிரக் கரிகளும் வெறுவார்த்து எழுந்தான் பின்னெழுந்தவன் அவுணர்கோ நின்றிடும்பியன் தேர் கண்ணில் வாவியே அங்கவன் கொண்ட கார்முகத்தை துண்ணெனச் நாந்தகத் தெரிதலும் சூரன் வண்ணவார் சிலை முடிந்தில தொடிந்தது மணிவாள் நெடிய வாழ்படை இற்றிட விரல் உடை நிறுதன் தொடையல் மார்பகத்து ஏற்றுவான் முயறலும் சூரன் படை இழந்திடும் வலியில கொல்வது பழியென்று அடியின் மேல் படுத்து எரிந்தனன் அண்டமேல் செல்ல அறக்கர் வீரனை அவனர்கோனெறிந்திட அலமந்து இரக்கம் எய்தியே வீழ்ந்தனன் புவிமி செய்து கண்டு உறக்கடும் கணைமாதிகள் ஒன்னலன் தேரும் கறக்க வீசி ஏற்றனன் மகேந்திரன் கடியோன் சூரன் அங்கு அது விளக்கியே கணை மழை துறப்ப வீரன் மற்றும் அது சிந்தினன் பகழிகள் வீசி சாரி வட்டமதாய் வராவணும் தக்கோன் தேரை வட்டனை வந்தனன் சிலி முகம் சிதறி திரியும் வட்டனை முறையினால் சரமழை சிதரி வரு திறத்தினால் ஐயம் அது ஆபவர் வடிவை ஒரு திறத்தரும் தெளிகிலர் உணர்ந்திடற்றோ இரு திறத்தரும் வீரமா மகேந்திரர் என்றார் ஆளறிக்குடன் வந்தவன் அத்துணை அழன்று வந்தவன் விடுசரம் குறைத்து தாளின் முப்பது மர்ம மீது இருபது தோளின் முப்பது கனை விடுத்து அவன் வலி தொலைத்தான் வலி தொலைந்தவன் விழுதலும் மாக்களின் தொகை மேல் புலியடைந்தன அவுணர்கோன் உறப்பினன் புகலும் மெலிவில் லாற்றலன் வீரதீரனெனும் வெய்யோன் சிலை குனிந்திட பகழிவான் நிமிர்ந்திட சென்றான் சென்ற வீரதீரன் விடுகணையொடு சிலையை ஒன்றொராயிரம் வாழியால் வீட்டியே உயர்ந்த குன்றமன்னதோர் தேரையேழு குறைப்ப நன்று நன்றெனா மேல் நடந்தான் நடத்தலாகிய எல்லையில் பகழிவோர் நான்கு தொடுத்து மற்ற அவன் ஏந்திய தண்டினை துணித்து தடத்த மார்பினும் மொயம்பினும் ஏழிரு சரங்கள் விடுத்து மண்மிசை வீட்டினன் யாரையும் வென்றான் ஆன காலையில் வீரமாமகேசனாமடலோன் கூனல் வில்லினால் அரிது இவன் தன் வலிகோடல் மானமார்த்திரல் மொயம்பர்க்கும் என் மனம் வலியாவூ நுமாவியும் கவர்வது ஓர் தெய்வ வேல் வேல் விடுத்து உழிக் கண்டவன் வெம்சிலைக் குனித்து கோல் விடுத்தலும் ஆயிரம் அன்னவை குறைத்து சூழ் விடுத்திடும் எழிலி மின்வரும் தொடர்பின் மால் விடுத்திடாவுனன் மார்பு உற்றது அவ்வை உற்றது ஓர்யக்கம் நுண்டுகளாகி விண் உலவி சுற்று மாதிரம் சென்றது சூரன் மேல் வீரன் மற்றவோர் தண்டினை விடுத்திட எடுக்கு முன்வல்லோர் சொற்ற சாபத்தின் முந்தும் ஏழு கணையினைத் தொடுத்த ஏழெனப்படுபகழியும் மகேசனாம் ஏந்தல் பாழிமொயம்பினைப் பாழியதாகவே படுத்த வீடல் உற்றது அங்கவன் உடல் உணர்ச்சிகள் வீந்த சூழுகின்றதோர் மண்ணுயிரடைந்தது துரியம் மகேசன் என்பவன் மயங்களும் மற்ற அது நோக்கி ககேசன் மங்கையோடு ஏவல் செய் வீரகேசரி எதிர்கொண்டான் எதிர்புகுந்தவன் வணக்கியே நான் ஒலி எறிந்த துதி கொள்வார் சிலை தன்னை ஏழு கணையினால் துணியா அதி குரல் மணி தேரை நுதி நெடும் கணையழுத்தினில் ஆயிரம் கணை நுதல் இடையழுத்த அம்புவியில் பாய் தரும் குருதி பெருநதியடு பாய்ந்து சே இரு ஒன்றினை செம்கையால் பறித்து மாயை தந்திடு மதலை மேல் விடுத்தனன் மன்னோ எரித்தாரும் சுடர்த்தவனனும் சேடனும் இறங்க பறித்து எடுத்து மேல் வீசிய பராரயம் குன்றம் வெறித்தாரும் தொடை விசிகம் ஒன்று அதனால் அறுத்து மார்பின் ஊறு அயில் கணையழுத்தின கரம் புகுந்திடும் குனிசிலை உமிழ்ந்திடும் கனைகள் குரம் புகுந்திட வீரகேசரி மனம் உளைந்து பரம் புகுந்திடும் அவணர்கோன் தேர்விசைப்பாயா வரம் புகுந்த குன்று அன்ன மார்பத்திடையடித்தான் வடித்த வில் படை உணர்கோன் மருமத்தின் வலிதாய் அடித்த காலையில் வீர கேசரி தனது அங்கை வெடித்ததாம் என கீண்டது மிண்டது சோரி துடித்து உயிர்படு தேரிடை மறிந்தால் வீர கோளரி பதைத்துமான் தேரிடை வீழ சூரன் மற்ற இவன் கொல்வது பழியனச் சூழா ஓர்கையால் அவன் தனி எடுத்து அச்சுதன் உறங்கும் வாரிதிக்கு இடை விண்ணவர் மருளந்த பார்கடல் எரிதலும் வீழ்ந்து அவன் பதைப்புற்று அறந்தை எய்தியே எழுந்து விண்ணெறியின் மீண்டு அணுகி முறிந்ததம் எனும் கூடினங்கு அதன் முன்னம் புரந்தரப் பெயர்வாவையான் ஏற்றி எதிர்ப்புகுந்த ஏற்றி வீரமா புரந்தரன் என்பான் ஆற்றல் வெண்கனை சொரிந்து போர் செய்வனே இளவற்றை மாற்றி வென்றிடும் என்னையும் இவன் என மதித்து கூற்றுவன் படை தொட்டனன் அவனனை குறுக குறுகு வரத்தினை நோக்கியே கொடியோன் முறுவல் செய்தனன் ஆங்கு அதற்கெதிர் உரமுறணால் உருவது ஓர்படை தொட்டிலன் இகழ்ந்திட உவன் மேல் மரளிதன் படைப்பட்டு மாய்ந்திட்டது வரத்தால் தண்டகன் படை மாய்தலும் சயம் கெழுமகவான் முண்டகன் படை எடுத்தனன் தொடுப்பதன் முன்னம் கண்டகன் சிலை வாங்கி நூறாயிரம் கணையை விண்டகன் பெருமார்பகம் திறந்திட விடுத்தான் நிறந்தருஞ்சுடற்கனை புகுந்துரத்தினை தெரியாத்திரந்து போயின வீரமா புரந்தரன் செங்கை உறைந்த நான் முகப்படையொடும் சோரி நீருமிழ்ந்து மரிந்து மா வந்தனன் வீரர்தம் மரலி வீரராம் திரளவுணர்கள் பூதராம் சிதைவார் சூரராம் சிலை வல்லவர் நமரலாம் தொலையும் நீரராம் செருச்செயல் இது நன்றி என நிகழ்த்தி வீரராந்தகன் வந்தனன் அந்தகன் வெறுவ சார்கம் அன்னது ஓர் வலியதாய் மாமதன் தனுவாம் ஈங் கரும்பு என அறிபடு சிலை குனித்து ஏற்று கார் கரும் புயலாம் என நான் ஒளி காட்டி கூடும் கணேசிதறி நின்று ஆர்ப்பிசெய் கொண்டான் ஆர்பெடுத்தலும் மஞ்சினன் கதிரவனங்கம் வேற்பெடுத்தமரர்கள் விஞ்சையர் விண்டார் சீர்பெடை குலம் அலமரக் கிண்ணரஞ்சிந்தி பார்ப்பெடுத்திருக்கின்றன கேசர பறவை ஆன காலையில் வீரரந்தகன் விடும் அம்பின் சோனை மாரியை கணைகளால் விளக்கியும் ஆவியும் கவரும் ஆயிரம் கனை உய்ப தானும் ஆயிரம் பகழி தொட்டு அன்னதை தடுத்தான் தடுத்த காலையில் அவுணர் கோன் முத்தலை சேர் படித்தவச்சிலி முகமாயிரம் எடுத்து விட்டிட வீரர் அந்தகன் பிடித்த பல்லவம் யாவையும் சிந்தியே விரைந்த விரைந்து போய் விரலந்தகன் தேரினை வீட்டிக் கரந்தனில் சிலை ஒடித்து வீரத்தினைக் கலக்கி உறந்தனில் உண்டு உணர்வுண்டு சோரி நீர் உகுத்து புரந்தரர்க்கு உளந்துணுக்குறப்போயது புறத்தில் விரல் படைத்திடும் அந்தகன் கனை பட வீழ்ந்து மறல் படைத்திட ஆங்கது நோக்கியே மனத்தின் உறல் படைத்திடு செற்றமும் வானமும் உகைப்ப திரல் படைத்திடு மொயம்பினான் அவுணன் மேற் சென்றான் அரிகள் அச்சுறும் வீரவாகுப் பெயர் அறிஞன் இரதம் பூர்ந்து வந்தேற்றலும் ஆங்கவன் எழில் சேர் உருவ நோக்குரா ஒற்றனாம் இவனென உன்னே பெரிது வெஞ்சினம் எய்தியேன் பேசும் எமது வீரமா மகேந்திரம் சாடி எண் இலாத் தமரை அட்டனை தானைகள் அளப்பில தடிந்தாய் குமரர் தங்களை கொன்றனை நின் உயிர்கொண்டே அமரின் அத்தலை இன்றொடே முடிக்குவன் அம்மா பற்றுப்பட்டிமை பயிற்றியே அமைச்சரின் பண்ணி ஒற்றனாகியே இன்னும் வந்தாய் எனின் உய்தி மற்றதே கடன் வாசிலை பிடித்தனை மாண்டாய் இற்றை வைகளோ நின் உயிர்க்கு இழைத்தனாள் என்றா தூதும் ஆகுவன் அமைச்சனும் ஆகுவன் துன்னார் மீது வெஞ்சமராற்றுவன் இன்னமும் வேலோன் ஓதிடும் பணியாவையும் செய்குவன் உலகில் ஏதும் வல்லன் யான் வேண்டும் போர் புருதியாளென்றான் என்று வீரன் ஓதிடுதலும் எரிந்தன நயனம் தின்ற வாழ் எயிற்று இதழினை ரோமங்கள் சிலித்த துன்று சீற்றம் உள் எழுந்தது சூர நாம் குன்ற மன்னவில் குனித்தனன் நான் ஒலி கொண்டான் சிலை பனித்திட குனித்திடும் காலையில் செம்பொன் மலை பனித்தன பாரகம் பனித்தன வான் தோய் அலை பனித்தன அண்டமும் பனித்தன அங்கன் தலை பனித்தனன் அரவினுக்கு இறையவன் தானும் அம்முறை வேளையில் ஆடல்குள் மொயம்பின் செம்மல் தனாது செழும் கரம் உற்ற மலிவார் சிலை வன்மையின் வாங்கிக் கொம் என நான் ஒலி கொண்டன் ஆர்த்திடும் பேர் ஒலி ஆங்கு அவன் வாங்கும் சீர்த்தனு ஆர்ப்பொடு சென்றிடும் காலை மூர்த்தம் அது ஒன்றினின் முச்சக வைப்பும் பேர்த்து எனவே பெயர்க்கு உற்றனன் ரே அங்கு அது காலையில் ஆயிரம் கோடி துங்கனிடும் கணை தூர்த்தனன் ஆர்ப்புங்க இளையான் புயல் என்ன வெங்கனை வீசி விளக்கினன் நின்றான் விளக்கிய காலை வெகுண்டீவனாவி கலக்குவன் என்று கடும் சரம்பெய்யோன் இலக்கம் விடுத்திடையேந்தல் தடுத்தான் கொலைக்கணை ஆயிரக் கோடி தொடுத்தே வெற்றி கொள்வான் பினும் வெங்கனை கோடி செற்றமுடைய செறிவித்திடும் காலை மற்று அவை நூறு நெற்றியில் விட்டனன் அச்சுதனாம் அவுணன் குளம் எய்தி மிச்சரம் நூறும் விழுந்து பின்விண்ட பச்சிரமாகிய மால்வரை ஒன்றின் குச்சியின் உற்ற பொன் ஊசிகள் என்ன நூறு அயில் வாழினுதற்கு இடை சென்று நூறிலனாகி உரும் திரள் நோக்கி ஆறு முகேசன் அயில் படையல்லால் யாக்கையை என்றான் என்றிடும் வீரன் இதன் பின்னும் துன்று பல்கோடி சொரிந்திட வெய்யோன் வந்தையால் அவை மாற்றி ஒன்றுடன் ஏழு கணை ஒய்த்தான் அம்பு இருநாங்கும் அணைந்து உடனாடல் மொயம்பினன் மொயம்பூரம் மூழ்கி உள்ளுற்ற செம்புனல் உண்டு செழும் பிடற் பொழ்ந்தே கும்பர் வெறுக்கொள ஓடிய மாதோ ஓடிய வேலை உழைந்து நெஞ்சன் ஆடல் கொள் மொய்பினன் அவ்வசுரேஷன் பாடுஊரு தேர் விடு தம் மெய்யில் கோடி பல்கோடி கொடும் கணை விட்டான் அழகில் நெடும் கணையாக அழுந்த வலவர்களாற்ற வருந்தினராகிப் புலவடு சோரி புறத்தில் விளங்க இலவம் அலர்ந்து என யாரும் இருந்தார் அங்கு அது நோக்கி அழன்று அசுரேசன் செம் கணையை தீயண ஓச்சி வெம் கண் விரல் புயன் மேதகு தேரை பொங்கு உலை மாவுடு பொல்ல நாட்டான் அட்டிடும் காலை அடல் புயன் ஆங்கு ஓர் வட்டனை ஆழிகொள்வையம் மதியேறி நட்டழல் வாயு நெடும் படை தன்னை தொட்டனாங்க சூரன் அறிந்தான் வீரு ஆகிய அசுரர்க்கு இறை மிக மூறல் படைத்து மாறு ஆகவோர் படை தொட்டிலன் வரிவில் சூறாவளி அழல் மாப்படை சூரன்மிசை தாக்கி ஊறு ஆயின நூறு ஆயிரம் உதிர் ஆயின பிதிராய் காற்றின் படை கனலின் படை கண்டம் பலாக கூற்றின் படை கதிரின் படை கூட தொடுத்திடலும் சீற்றம் கெழு சென்றே அவை தாமும் ஏற்றம் தன்னை இழந்தே கடிதிறந்தனன்றே அருணன் படை மரளிப்படை அழிவைதலும் அம்மை சரணம் தனில் வருசக்திகள் தருமை தரில் தலைவன் வருணன் படை நிருதி படை மகவான் படை மூன்றும் முரணம் கொடு கொடியோன் உர முயம்பில் புகவிடுத்தான் ஏ அவுணர்க்கிற இரு தோளுரம் எய்தி வீயுற்றன அது காலையில் வீரம் கெழுமைபன் மாயப்படை அவுணப்படை வல்லே செலவிடுப்ப போயப்படை அவன்மை ஈடை புகுந்தே பொடியான விண்ணோற்படை இவையாவையும் விழிவாதலும் வீரன் நன்னான் பெருவிரல் கண்டனன் அணி மண்ணோடுயிர்த் தொகை யாவையும் வகுத்தோன் படை நளின கண்ணோன் படையொடு கூட்டுபு கடிதில் செலவிடுத்தான் விடுக்குற்றிடும் அயன்மால் படை விரைந்தே சினம் பீங்கி அடுக்குற்றிடும் ஒரு முப்புகை கால் பல படைகள் மடுக்குற்றிடும் புணறி தொகை வகுத்தெவ்வகை உலகும் நடுக்குற்றிட அவுணர்க்கெதிர் நடந்தீட்டனமாதோ ஆண்டே வறுமையன்மால் படை அவுணன் தட மார்பங் கீண்டே குதும் என்றே அவன் கிளர்த்தாரகலத்தின் மூண்டே சினமுடு தாக்கிய முழுமாமணி வயிற சேண்டோய்கிரி துளைப்பான் முயல் சிறை வண்டினமெனவே மாயோன் படை உலகம் தருமறையோன் படை அவுண தீயோன் உரம் தனில் பாய்ந்து திருத்துல் சிந்தி மீ ஓங்கிய சுரேசரும் இன்னோர்களும் நோக்கி ஏயோ என வசையைட்டன அன்றே மீளுற்றவை எரியும் செயல் விழித்தீ நோக்கி நீளுற்றிடு திரல் மொயம்பின நிமலன் வரமுன்னி கோளுற்றிடு பெருவிம்மிதம் கொண்டுற்றிட ஹண்டம் ஆளுற்றிடு அவுணர்கை நகை செய்திவை அறைவான் முத்தேவரின் முதலாகிய மூவா முதல் வரத்தால் எத்தேவர்கள் படை உய்கினும் என வெல்கிழை எந்த புத்தேல் படைவிடினும் எதிர்புறவே ஒரு படையும் உய்தே தடைவினை செய்கிறன் அவற்றின் வலி விண்ணவர் உலகம் புகழையன்மால் தானீத்துளப்படை என் நிடை சார்கின்றதோர் தன்மை மா நீத்தமெல்லாம் உண்டிடும் வடவைத் தழலதனை தேநீத்தொகைத்த செய்தன சேரும் திற நன்றே தெரிந்திட்டே நீ கோச்சிய திரள் வெம்படையென்பால் புரிந்திட்டதோர்வயமொன்றிலை பொள்ளென்றுரமேவி முறிந்திட்டன மறிந்திட்ட முடிந்தன பொ எரின கரிந்திட்ட இடைந்திட்டனால் வில்வன்மை கொள்ரவன்மையும் விண்ணோற்படை கலத்தின் பல்வன்மையும் பிறாகிய படைவன்மையும் இயல்வாம் தொல்வன்மையும் கண்டே உனைத் தொலைவில் படை ஒன்றால் கொல்வன் என காலம் என நின்றேன் நா சுரஞ்செப்பலுமிளையோன் இனி ஒன்றால் ஒன்னார்களில் தலைவன் வலி உணர்வேன் என உன்னா தொல்நாழியையில் மூன்றற்றருள் தூயோன் படைக்கலத்தை மன்னாரருள் புரி சிந்தனை வழிபாட்டொடுவிடுத்த விடும் காலையின் இறைவன் படை விடம் வெங்கனல்லசனி கொடுங்காலிருள் கதிர்வே அவன் கூற்றம் பல கூலி தொடுங்கார்முகச்சரமாரிகள் சூலம் புடை சுற்ற அடுங்காலமிதனவே நெடிதார்த்துற்றதைன்றே உருகின்றதொற்படை நோக்கினன் உரமுற்றென குடைந்தே தொற்படை மத்தல ஈசன் படையீதால் பெறுகின்ற படையால் இருப்பிழை செய்குவலென்னா செருகின்றதோர் அவுணற்கிரை சிவன் தொல்படையெடுத்தான் ஊரேற்றிடு தன் சிந்தையின் உரு பூசனை நிரப்பி ஆரேற்றிடு சடிலத்தவன் அடல் மாப்படை தொடுப்ப நீரேற்றிடு மொயம்பன் விடு நிமலப்படை எதிர்ப்போய் மாறேற்றமர் புரிந்திட்டது வையத் தவறு வெறுவர் காண்தகுனுதல் விழிக்கடவுள் மாப்படை நின்றாடலாற்றியே மாண்டிடும் உலகு என வானம் போற்றிடமீண்டன ஒல்லையில் பால் அன்னது நோக்கியே அசுரன் மேலையோன் இன்னவை கொல் உனக்கியன்றவன்மைகள் உன்புயிர் இன் இனி ஒழிப்பன் காண்க எனாத் தன் நெடும் சிலை வளையச் சரங்கள் சிந்தினான் துன்புருவடிக்கனை சூரன் சிந்தலும் தன் பெரும் சிலையினைத் தானும் வாங்கியே முன்புற நெடும் சரம் முகிலின் தூவினான் பொன் புனை அலங்கல்லம் புயத்து வள்ளலே அத்தகும் எல்லையில் அவுணர் மன்னவன் முத்தலின் எடும் கணை மூவை தேவியை வித்தக மொயம்புடை வீரவாகுவின் கைத்தலவில்லினை கண்டின சிலையது துணிதலும் சீரி வீரனோர் இலையுடை வேலினை வீசலும் தொலை வருவரம் பெரு சூரன் மலையடை குறுகியே மற்றது இற்றதே இற்றுழியவுணர்கள் இறைவன் மாலையன் மற்றள கடவுளர் வலியும் கொள்வதோர் கற்றை எம் கதிர்மணிக்கதை ஒன்றோச்சி நான் வெற்றி கொண்டு உலவிய வீரவாகுமே தென்மை கொள் பல்தலைச்சேடன் பாங்கூளார் என் மருடு ஒன்றியோர் இயற்கை தாகியே உண்மலியார்புடன் மூழ்கிச் சென்றன கரங்கிட வன்மணிகரங்கிடமணித்தண்டு உற்றதே வெங்கதை வருதலும் வீரவாகுவோர் செம் கதை எதிரூறச் செலுத்தி நிற்றலும் அம் கதை நீரு செய்து அவன் தன்மார்பிடைத்தும் கதை தன் நொடுத்து நின்று எய்திற்றே மேற்குயர் பெறும் சில வீரவாகுவின் மாக்கிளரகலம் மேல் வைரமாக்கதை தாக்கலும் விண்டது தாரை செம்புண்ணீர் தேக்கிய நதிகளில் திரைத்து சென்றதே ஆழ்ந்திடு சோரிய நவுணன் தண்டினால் போழ்ந்திடுமார்பினன் புகையும் நெஞ்சினன் தாழ்ந்திடும் விரலினன் தளரும் யாக்கையன் வீழ்ந்தனன் அமரர்கள் வெறுவி பான்மையைச் சிந்தித்துவோர்புடை காற்று என தேர் கொடு கடிது போயினா போந்திடு காலையில் புலம்பி விழுந்துளான் மாய்ந்திடு சரதமாம் என்று மாறீலான் ஆய்ந்தனன் சிலை குனித்து அப்பு மாறி தூய் காய்ந்தனன் சென்றனன் கணத்தின் தானே மேல் பொன்றிடாவரத்தினான் பூதசேனை மேல் சென்றனன் கனைமழைச் சிதறிக் கோரலும் நின்று அவை இருந்தன நெடியதீன் கதிர் என்றினை அடைந்திடு பனியின் ஏட்டம் போ தாக்கிகள் வீரரும் சயங்குள்மொயம்பனும் நீக்கமில் இராயிர நீத்தானையும் ஊக்கிய வலியழிந்துடைந்த தன்மையை நோக்கினன் பன்னிரு நோக்கம் கொண்டுளான் ஆண்டு அது வேளையில் ஆறு மாமுகன் பாண்டிலம் தேர்மிசைப்பாகை நோக்குரா ஏன் தகு சூரன் மேல் இரதம் ஒய்யென தூண்டுதி என்ற நன் சுரர்கள் போற்றவே இணை அருமுருகன் இவ்வாறு இசைத்தலும் இணையதோரா உணர் என்னும் ஒரு தனிப்பாக நாகர் கணமணி பொற்பில் காமறு கடவுள் தேரை துணையறுசூரன் முன்ன துண் எனத் தூண்டிவித்தான் ஆயது காலை தன்னில் அவுணர்கோன் அனந்த கோடி ஞாயிறு திரண்டு ஒன்றாகி ஞாலமேல் இருடை ஓட்டி செய்வுயர் விசும்பை நீங்கிச் செருநில தூற்றதென்ன தூயதோர் போரில் தோன்றிய தோற்றம் கண்ட குமரன் தோன்றிய தோற்றம் கண்டான் முண்டகம் மலர்ந்தது அண்ணூவிரு முகமும் கண்ணும் குண்டல நிறையும் செம்பொன் மவுலியும் கோலமார்பும் என் தருகரம் ஈராறும் இலங்கு எழில் படைகள் யாவும் தண்டையும் சிலம்பும் ஆர்க்கும் சரணமும் தெரிய கண்டான் சூரியனும் அவுணர் கோமான் தொல்லை நாள் நோற்றவாறும் பாரிடை முடிவின்றாகிப் பல்லுகம் இருந்தவாறும் ஆரணம் அறிதல் தேற்றாருமா முகத்தெம்மையன் தேரெழில் உருவம் நோக்கிப் பெரும் பயன் கோடற்கேயோ எஞ்சலில் லவுனர் செம்மல் இங்கனம் அமரதாற்றி துஞ்சில் என் தொலைவுற்றால் என் தூயவால் அறிவின் மிக்கோர் நெஞ்சினும் அளத்தற்கு ஒன்னா நிருமலக் குமரமூர்த்தி செம் சுடர் வடிவம் கண்டு தீவினை நீங்கி தான் பூவுலகு அண்டமெல்லாம் புறந்திடும் சூரன் தன்னை தீவினையாளன் என்றே செப்புவர் சிறப்பின் மிக்க மூவிருமுகத்து வள்ளல் முன்னர் வந்து எய்தப்பெற்றான் ஆயிவன் தவத்திற்கன்றியறத்திற்கும் முதல்வன் அன்றோ இன்னமும் முனிவர் தேவர் யாவரும் இணையன் என்றே புன்னரும் தலைமை தாகும் ஒரு தனி குமரன் தன்னை தன்னிருவிழியால் கண்டான் தானவர் அவர் கிரைவனென்றால் அன்னவன் தவத்தின் பேற்றை யாரறிந்து உரைக்கல் பால பொறுசமர் விளைப்பான் போல பொறுக்கெனப்போந்து சூரன் இரு விழித்தன்னில் காண்பான் எளிது தன் வடிவம் காட்டி அருளது புரிந்தான் என்னின் ஆதியம் குமரன் மாய திருவிளையாடல் யார்க்கும் தெரிகில போலும் அன்றே சிந்தையால் அறிதற்கு ஒன்னா திருவுருவிழியால் கண்டு முந்துதான் நின்ற சூரன் கடுபான் நின்றோன் மைந்தனாம் இவன் என்று உன்னி மனத்தினை வெகுளி தூண்ட கந்தவேள் தன்னை நோக்கீனையென கழறல் உற்றா சேனையாயினைச் சூழ்ந்தவர் செருவலி அழிந்து போன போனது ஓர் மாதிரம் தெரிந்தில பூத மான வீரரும் அழிந்தனர் சிலை தொழில் வல்ல ஏனையோர்களும் என்னோடு பொறுதனர் இறந்தார் பெரும் பெரும்படைக்கெல்லாம் தலைவனாயன் பால் ஒற்று வந்துளவீரனும் பொருதுயிர் ஒழிந்தான் மற்ற நீ ஒரு பாலனோ என்னொடுமலைந்து கொற்றம் எய்துதி நன்று நன்று உன்புளக்குறிப்பு மேலதாகிய நின் நுழைத்தாதையும் விண்ணும் ஞானமும் புரிந்துதவியனான் முகத்திரையும் மாலும் விம்சமர் புரித்திறம் கருதிலர் மற்றோர் பாலன் வல்லை கொல்லென்னொடு போர்தொழில் பயில முந்தை நாள் வலி வலியில்லது ஓரடுக்கலும் முன்யான் தந்த செல்வத்தின் மயங்கிய தாரகாசுரனும் புந்தி நீங்கிய அவன் படைத்தலைவரும் போல மைந்த என்னையும் நினைந்தனை போலும் நின் மனத்தில் தேக்கு சீரினேன் வரத்தியல் உன்னலை சிதையா ஆக்கமுன்னலை பெருமிடல் உன்னலை அடலின் வீக்கமுன்னலை படைத்திரம் உன்னலை வெம்போர் ஊக்கம் உன்னலை சிறுவ நீ பெரும் சமர்க்கு உற்றாய் கமலமேலுரை பகவனும் மாயனும் ககனத்து அமரர் செம்மலும் மாதிரக்கிழவரும் அழுங்க சிமயமங்கையும் இறங்கு உரையன் இமை ஒடுங்கு முன்னின் வலி என்றான் சூரன் என்று ஊரை பெற்றுள்ள தொல்லையோன் இணைய தன்மை வீரமும் திரலும் சீரும் வெகுளியும் கொண்டு செப்ப ஆறருள் உருவாய் நின்றாதியம் குமரன் கேளா மூரலும் சிறிது தோன்ற இத்திரம் மொழியல் உற்றான் பெற்றியும் உடையம் ஆற்றல் மிகுதியும் உடையம் மேன்மை பற்றியும் உடையம் எண்ணில் படைகளும் உடையும் பீயா பெியுடையம் தானைப் பெருங்கடல் உடையம் என்று மற்றகந்தை கொள்ளேல் மாற்றுதும் வல்லை மன்னோ வரமிகு சிறப்பினேமை மழ விளங்குமரன் கொல்லோ பொருது வென்றிடுவான் வல்லன் என்று நின் புந்தி கொண்டாய் பெருதி நீ மடவை மாதோ பிராந்தனி நெற்றி நாட்டத்து ஒரு சிறு பொறியே அன்றோ உலகெலாம் அடுவதம்மா அறிவுடை முதியர் என்றும் ஆண்டு இளையோர்களென்றும் சிறியவர் பெரியர் என்றும் திருத்தகு வளர்த்தர் என்றும் வறியவர் என்றும் வீரர் மதிக்கிலர் யாவரேனும் ஊற்றூடைப்பாலில் புக்க உரை என அழுதும் என்றான் என்ன முன் பெகுண்டவுணர்கோ நிறுநிலம் தன்னை முன்னளந்தவன் போல் அண்டமுகடு தோய்வுற்ற கொண்டெடும் சிலை ஒன்றினைக் கரத்தொடு குனிப்ப அன்னப்பான்மையைக் கண்டனாதியம் குமரன் மாலையன் சுரர் பல்லியம் எம்பி வாழ்த்தெடுப்ப வனத்து எம்பிராடிய நாள் மேலை மூதண்ட முகடூரை எடுத்தது ஓர்வியன் தாள் கோலம் என்னவோர் நெடும் சிலை எடுத்தனன் குமரன் அடல் பெரும் திரள் சண்டிதன் பெருமிதமடக்கி படித்தலம் தனையருளுவான் ஆடல் செய் பரவன் எடுத்த சேவடி பகிரண்டம் மட்டிடல்பால் தடுத்த செங்கை போல் குனித்தனன் அருமுகன் தன்வை குனித்தவில் இடை குமரவேள் நானொலி கொண்டான் அனைத்தும் அண்டங்கள் உடைந்த பேரோதை போலவுணன் சினத்து மாறு தன் குணத்தி செய்யெடுத்தனன் செகத்தில் பனித்தடங்கடல்யாவுமார்த்து உடைந்திடும் பரிசின் அள்ளிலைப்படை அவுணர்கோன் அடுசர மழை தூய் வள்ளல் தன்னையும் தேரையும் உலகையும் மறைப்ப தெள்ளிரிங்கிவன் விஞ்சையென்றெந்தை சிந்தித்துக் கொள்ளை வெங்கனை துறந்தவை யாவையும் குறைத்தான் குறைத்த காலையில் சினவியே பின்னரும் குடுநஞ்சு உரைத்த பொன்கணை பல தொட வாளிகள் ஓற்றி அறுத்து மற்ற அவை குமரவேள் அவுணர்கோன் தன்னை மறைத்து விண்ணெறி மாற்றினன் பழிமா மழையால் ஆனப்பான்மை பகழியின் படலிகை அவுணன் சோனைவாளியால் துனித்திடை வீட்டியே சுரதம் சேனை காவலர் கண்டனன் வினைத்தலை சிந்தி ஞானநாயகத் தாணுவை காணும் நற்றவர் போ கண்டு தீயவன் பத்து நூறாயிரம் கனைகள் அண்டநாயகன் குமரன் மேல் விடுத்தலும் அவற்றை என் தரும் சரமாரியால் விலக்கி ஈரேழு புண்டரும் கணை உய்தனன் ஆங்கு அவன் புயமே கயப்பொறுப்பினை உரித்த மால்வரை தரு காளை வயப்பொறுப்பினை அடுகணை சூரனாம்பலியோன் புயப்பொறுப்பினை எய்தியே துளைத்தில அயப்பொறுப்பை உற்று அடல் பெறா அழல் அவன் மாயை தன் மகன் பச்சிர யாக்கையின் வலியை நாயகன் திருமதலை கண்டு அழல் எழ நகைத்து தீய அன்பினும் விடுவது ஓர் சரம் எலாம் சிந்தி ஆயிரம் கணையால் அவன் சிலையினை அறுத்தான் சிலையினைத் துணித்திடுதலும் அவணர்கோன் செய் மலையினைத் தடிந்தவன்மிசை மலர என் தந்தை இலை அயில் படை ஒன்றினை எரிதலும் ஈரேள் கொலையுடைக்கனை தூண்டியே அன்னதைக் குறைத்தான் ஏறு சேவகத்து அவுணர்கோன் அயில் படையீறலும் வேறு ஓர் கார்முகம் வாங்கினன் சரமழை வீசி மாறுமாறவன் தொடும் தொடும் கணையலாம் மாற்றி ஆறு மா முகன் புயத்தில் ஏழ்வாளி தொட்டார்த்தான் செங்கதிற்பகை தன்னை முன் உதவினான் செலுத்தும் வெண்கணைத் தொகை பரஞ்சுடர் உருவமாம் விமலன் துங்க மிக்க தோல் புக்கு நுண்தூளியதாகி பொங்கனல் திரல் பட்டதோர் பூளை போன்றனவால் மொயிரும் கணைப்பட்டு நீராதலும் முருகன் வெய்யசோர் வலி நன்று நன்று ஆல்யனவு குழா ஐ இரண்டு வான் பகழியால் அவன் சிலையறுத்து செய்ய ஆயிரம் கணையினாள் சிதைத்தான் ஆழிபூண்டிடும் இரதமும் மங்கையில் சிலையும் பூழியாதலும் அரசனுக்கு ஏமமாய்ப் போந்த ஏழு இரண்டு தேரையும் இமைப்பின் ஊழிநாயகன் தன் சரமழையினால் ஒழித்தான் சேமமாகியே நின்றிடும் தேரெலாம் செவ்வேள் காமர்வாளியால் சிதைத்தலுமன்னது கண்டான் தூம வெம் கனல் தூண்டிய விழிவுடைச் சூரன் மமாகியே கொண்டிடு சூலமுன்றெறிந்தான் நண்ணலன் விடுமுத்தலைப்படையை நாற்கணையால் பண்ணவன் திருமாமகன் இரு துணி படுத்து துண்ணெனக்கணை ஏழினால் அவன் குடை துணியா அண்ணலம் சுடர் முடியை போர்க்கணையினால் அறுத்தான் மணிப்படுத்திய மவுலியை அறுத்த வலியோன், பனிப்படுத்தமை எங்கனும் பகடிகள் போக்கி அணிபடுத்தியே புனை தருமதான ஆன காலையில் சூர பன்மாயனும் அரசன் மானவன்மையில் குறைந்தது நோக்கி மாடு உள்ள சேனை காவலர் நால்படை தன்னொடும் சேர்ந்து சோனையாப்படை வழங்கிய குமரனை சூந்தார் ஏழு நேமியும் எரிந்து மேருவை வளைந்து என்ன கேடில் பல் படை வீசியே ஆர்த்துவுடன் கிளர்ந்து சூழும் பெய்யவர் தானையைக் கண்டனன் தொல் நாள் பூழியாகவே அவுனர் ஊரட்டவன் புதல்வன் குருதிவேல் படை கொண்டவன் தன் புடை குழுமி பொறுதிரல் பெரும் தானையைப் பொள்ளனாடுவான் ில் இருந்திடுக உட்பரி படரா இலகும் வெவன் நடுவு நாள் யாமத்தின் ஏகி அலகியில் பேர் இருள் அட்டியனாழி போயவுணர் தலையும் மாகமும் கைகளும் மடிகளும் தடம் தோல் மலையும் வீழ்ச்சிய படைகளும் துணித்தது மன்னோ மேல் மேல்ிலாவிய தேர்களை துணித்திடும் வெம்கண் மான யானைகள் யாவையும் துணித்திடும் வயமா தானை யாவையும் துணித்திடும் சமரினைத் தாங்கும் சேனை காவலர் யாரையும் துணித்திடும் திகிரி அறம் துணித்த வாழவுணர்கள் அடுசமருண்ணின் உரம் துணித்திடும் இகழின்னா துணித்திடும் உறப்பில் சிரம் துணித்திடும் படை தொடும் முயற்சிகள் செய்யில் கரம் துணித்திடும் எதிர்ந்திடில் துணித்திடும் குடை துணித்திடும் கவரிகள் துணித்திடும் கொடியின் தொடை துணித்திடும் தேர்நிறை பூண்டமான் தொகையின் இடை துணித்திடும் அவுணர்த்தம் கரங்களில் இருந்த படை துணித்திடும் துணித்திடும் பள்ளிய தொகையும் கொற்றமிக்கதோர் கோல் கொடுவலி உடை குலாலன் சுற்றி விட்டுடு திகிரியின் விரைவொடு சுழன்று பற்றலாற் பெரும் தானையை பக்ருனி படுத்தி ஒற்றை நேமியம் பெரும்படை தெரிந்ததால் உலவீ போரழிந்திடுமவுணர் தம் உடல்குறை புகையாச்சோரி வன்னியாமதனிடத் துணிந்து வீழ்பறியும் தேரும் யானையும் அவிகளா எம்பிரான் திகிரி வீரமாமகம் ஒன்று இயற்றுவது விளங்கும் வெம்சமத் தொழில் புரிதரும் வீட்டி வஞ்சக தொடுமாயமாம் இருள் மாற்றி எஞ்சலுற்றிடும் குருதியம் பெருநிறம் எய்தி செம் சுடர் கதிராயதால் அருமுகந்திரி நச்சு தன் இடத்து அமலையை இருத்திய நம்பன் இச்சு தன் தனியாழி சென்று ஆடுறும் இயல்பை அச்சுதன் கரத்தேந்திய நேமி கண்டு அதனை மெச்சுத்தன்மையில் புகழ்ந்தது விம்மிதம் தீர்த்த நொய்த்துடு நேமியம் பெரும்படை செருவில் ஆத்ததானை நூறாயிரம் வெள்ளமும் அடைய மூர்த்தம் ஒன்றினில் துணித்தது மூயிரு முகத்தோன் வார்த்தையால் அவை முழுவதும் மாற்றியவா போ ஆடல் உற்றவேல் பண்ணவன் நலர்கதிர் பருதி பாடு சுற்றி சுற்றிய உணர்கோந்தானையை படுத்து மோடு பெற்ற தொல்புகளோடு மீண்டது மொழிப்புல் காடுமுற்றவும் தனிப்படர்ந்து உண்டதுவோர்கை மலிந்திடும் குடை பல காம்பு இடை துணிந்து மெய்மலிந்துடு விழுநிணச்சேற்றிடை வீழ்ந்து பொம்மல் கொண்டு நிற்பு உருவன பூவலர் தடத்தில் செம்மல் கொண்டு அமர்த்தாமரை காடு போ அழுங்கல் கொண்டதோர்கரி பறி அவுணர் பேரணிகம் வழங்கல் இன்றி வீழ்ந்து அவிந்திடு களேவரம் மலிதல் தழங்கு தெண்டிரை உலகுல சைலங்கள் அனைத்தும் ஒழுங்கதாகி வந்தாயொக்கவாறு ஒப்ப அகல் பிசும்பு கார் ஓங்கிய களேவரம் அதன் பால் வாய்பேயின நிணன் உண்டு சிரித்து மிகவும் ஆர்ப்பெடுத்து ஈண்டுவ மின்னியே இடித்து முகில் இருக்கும் கணம் முதுவரை சாரல் வைத்தது போல் மையல் யானையும் யாக்கையும் மற்றும் ஒய்யனக் கொடுக்குருதியம் பேரியாறு ஒழுகல் செய்யது போர்பணி கரும் கடல் மறைத்தல் சிந்தித்து வெய்ய நஞ்சு உமிழ்ந்திரு நிலம் படர்தல் போல் விளங்கும் மான் கிளைப்படு பேய்சில களே வர வரை போய் சோன் இதப்புனாறு பாய்ந்திட அதன் துவலை சேன் நிலத்து உள்ளார் அறிவையர் புனைகலை தெரிப்ப நாணல் உற்றனர் பூப்பு என நகைப்பர் என்று உன்னீ சொல்லரும் திரளவுணரில் சிலர் தலை துணிந்து வல்லையில் கிளர்ந்து ஆத்தலும் வலியினால் தம்மை அல்லல் செய்திடு கோழிரண்டு அல்லதை அவை போல் எல்லையில் அவை வந்த என்று எரியுமாள் ரவி நீடி விண் படற்கொடி சில நிமிர் கவந்தத்தின் காடு தன் இடை புகுந்து தலை மிசைக் காட்டி ஆடல் யானையின் களேவரம் குத்துவ அடுபோர் கூடுகாக்கையின் உகரும் வந்தார்கொல் என்று உரைப்ப நீடல் உற்ற சீரவுணன் போனானையால் நிலமேல் வீடல் உற்றிடும் வயவர்க்குத் தம் உயிர் மீட்டும் கூடல் உற்றிடும் திறன் கூலிகை கொட்ட ஆடல் உற்றிடும் உடல் குறையணந்த கோடிகளால் இணைய எல்லையில் எம்பிரான் எரி கதிர்ப்பரிதி முனையில் வந்து அடல் செய்ததை உணர்ந்திலன் முன்சூழ் கனையிறும் கடல் படை எலாம் பட்டவா கண்டு மனம் மருண்டு ஒரு தமையனாய் நின்றனன் வலியோ நீண்டதன் தன் ஒருவேல் படை உய்து நீக்கினோ பாண்டரங்கமதியவான் படையின் வீட்டினோ மாண்டு போக என்று ஒரு மொழி தன்னின் மாற்றினனோ ஈண்டு தானையை முடித்தது எவ்வாறு இவன் என்றான் தேரிழந்தனன் சிலையதும் இழந்தனன் திரல் சேர் பேரிழந்தனன் தானைகள் இழந்தனன் பெரும்பூன் ஏறிழந்தனன் மவுலியும் கவிகையும் இழந்தான் பாரிழந்திடுமன்னற்போல் நின்ற நன்படி மேல் நின்றிடும் திரளவுணற் சினம் நெஞ்சில் துன்ற மார்பகம் வியர்த்திட முடித்தலை துளக்கி நன்று நன்று ஒரு பாலகன் வலியன நகையா நான் முகன் படைக்கலம் எடுத்து மேல் விடுத்தா தூர்புயல் அன்னது ஓர் சூரன் விடுக்கும் போதன் வயப்படை சென்று பால்படும் எல்லை பரம் சுடர் செம் கைவேல்படை சென்று விழுங்கியது அன்றே விழுங்குதல் கண்டனன் வெய்யவன் நெஞ்சம் அழுங்குதல் செய்தனன் அச்சுதமூர்த்தி வழங்கிய தொல்லை வயப்படை ஏந்தி முழங்கு அழல் என முனிந்துடன் விட்டான் விட்டிடுமாயவன் வெம்படையேகி மற்றரு கண்ணர் தம்மாள் உறு ன்று கிட்டிய காலை கிளர்ிடும் அட்டது தன்னையும் ஆர்ந்தது மன்னோயம்புன்னை செம்மல் தனாது அருள் நீரால் அயன்படை தன்னுடன் அம்புவி கேள்வன் வியன் படை தன்னையும் வேல்படை உண்ண கயம்படு சூறது கண்டு விம்முற்ற கருத்திடுகின்றதோர் கந்தரவள்ளல் விரல் படை தன்னை விடுத்திடின் யாரே மறுத்திடுவாரக்தென்று மனத்தில் குறித்தனன் மாயை கொடுத்தருள் கோமான் முப்புறம் நீர் எழமூரல் விளைத்தோன் மெய்ப்படை தன்னை விடுப்பது தேற்றி அப்படை ஏந்தி அருச்சனை நீரால் ஒப்பறு சீர்த்தியன் ஒய்யன அத்தகு வெம்படை ஆடலியற்றும் வேல்படை மூர்த்திகள் போலம் எத்திசை தன்னினும் இன்று மெய்த்தழல் வீசி விரைந்தது மாதோ ஆடியல் யானைகளாயினை எட்டும் வீடியவே என வீழ்ந்தயர் உத்திர மீடிய நேமியின் நின்றுடு செந்தி ஓடிய சேடனும் உட்கி உழைந்தான் படித்தலும் நிக்கது பல்வகை மேகம் இடித்தொகை சிந்தியிருந்த நபானு து திங்கள் சுழன்றது மேரு வெடித்தது இடம் தோறும் விண்டது இவ்வண்டம் இலக்கர் நடுங்கினர் ஏனைய வீரர் கலக்கம் அடைந்தனர் காண்த்தகுபூதர் மலக்கம் மதி எய்தினர் மற்றது தன்னை விளக்கரிதால் என ஓடினர் விண்ணோ புடவி முதல் புவனங்கள் அனைத்தும் செல்லும் முன்னொய்து என முடிவது எற்றிடும் மூர்த்தி தன் நாம் அப்படை வர அன்னது பார்த்தனன் வள்ளல் எந்தை தன் மாப்படை ஈதன ஐயன் சிந்தை புரிந்தொரு செங்கையை நீட்டி வந்திடும் அப்படை பற்றின மாதோ தந்தவன் வாங்கிய தன்மையதென்ன பெற்றம் உயர்த்த பெரும் தகை நாமக் கொற்ற நெடும் படையை குமரேசன் பற்றி ஓர்பாணி பறித்தனன் நின்றான் மற்று அது கண்ட நன் மாவள்மைந்தன் விட்ட விட்டதோர் படைக்கலாம் வேறு வேறு ஒன்று தொட்டிலானதனால் அது மாற்றுதல் துணியான் கிட்டும் எல்லையில் அவை எல்லாம் கவர்ந்தனன் கேடில் அட்டமூர்த்தி சே என்பது காட்டினன் நம்மா என்னுடைய பொறர்க்கு இவனலால் வேறு இலையினையோன் தன்னுடைய பொறர்க்கு யானலாது இலை சரதம் அன்ன பான்மையின் எனக்கு நேரம் இவனது பின்னயாருளர் தமியனு கூவமையா பேச மானவேல் படை வண்மையும் வில் வலியும் ஏனையாய் உள வண்மையும் கண்டனன் இனிமேல் பானல் வாய் மைந்தன் செய்வது பார்ப்பன் என்றுன்னி உண்ணி மோனமாகியே நின்றனன் அவுணர்கள் முதல்வன் பொருளின் நீர்மையால் புனை இருளின் நீர்மையாய்த் தோன்றினோன் அற்புதம் எய்தி மருளின் நீர்மையால் நின்றது நோக்கியே வள்ளல் அருளின் நீர்மையால் இணையன மாற்றங்கள் அறிவான் இந்திரன் தனிமதலையை இமையவர் தம்மை அந்தமில் பகல் சிறை இடைப்படுத்தனை அதற்காம் முந்துவோர் ஒற்றனை சிறையும் அன்னதன்மையால் ஈண்டியாம்பந்தம் அமரில் தன்னை நேரிலாது இருந்திடு தாரகன் தன்னை முன்னம் அட்டிடுமுறை என நின்னையும் முனிவால் இன்னவைகளே அழுதும் என்று ஏகினம் மீண்டும் ஈண்டு நின்புடை ஈண்டிய இலக்கம் வெள்ளத்து நீண்ட தானையும் நின்சிலை வன்மையும் நின்னால் தூண்டல் உற்றிடு தெய்வத தொலைந்து மாண்டுயது கண்டனை வறியனாய் நின்றாய் நெடிய தாரகன் செற்றவேலிருந்தது நின்னை அடுதலிங்கோரு பொருளும் அன்று அறிதுமற்று என்றால் படையிழந்திடும் நின்னுயிர் உண்டிடில் பழியாய் முடியும் என்று தாழ்க்கின்றன தர்மத்தின் முறைய பண்ணுகின்றது என் பல பல விண்ணுளோர் பலரும் துண்ணு தொல் சிறை விடுத்தியேலுயிர் தொலையேம் அன்ன தன்மையை மறுத்திடின் ஒல்லை நாம் அழுதும் என்னை கொல் உனது எண்ணங்கள் உரைத்தியால் என்ற வேறு வேறு நின்று உலகலாம் அளிப்பது வெகி ஆறு மாமுகம் பன்னிரு செந்தை கொண்டு அருள்வோன் ஊறுசேரவு தனக்கு இணையென உரைப்ப மாறுவோர் வாசகம் சொப்பிலன் உளத்தீவை மதிப்பான் படையிழந்தனன் இவன் என பாலன் இடை தெரிந்தனன் போலவே இமையவர் யாப்பை விடுதி என்னவும் வல்லன் நாயினன் விழிவில்லேன் அடலும் ஆற்றலும் தெரிந்திலன் பிள்ளைமை மண்டலம் தொடை அருமுகன் வரம்பு இலா வைகள் நின்று பேரமர் புரிய நான் வரிது நின்றிடனும் கொன்றிடும் தொழில் வல்லனே தந்தை முன் கொடுக்க என்றும் ஒருவரம் பெற்றிடும் என்னை தொழுதகும் திருமவுலியும் கவிகையும் துணிய இழிவதாகியே தமியன் நின்று அமறியற்றிடினும் அழிவதில்லையாலாவதும் இலைப்பு வழதனால் பழியது ஒன்று உரும் அங்கு அது பாதுகாத்திடுவேன் வேற்று நீர்த்தடம் வெள்ளங்கள் ஊற்று நீர் பெரும் புணரியைக் கொள்வதற்கு உருமோ ஏற்ற மாற்றுமோயன்ழிவுறா வரத்தையும் என்னை அங்கு அவன் முடித்திடல் அறியதால் யானும் அன்னவன் தனி இத்துணை வெல்வது அனைத்தே தொல்நகர் பெரும் வளத்தொடும் படையொடும் துண்ணி பின்னர் வந்து அமர் இயற்றியே பெரும் திரல் பெறுவேன் வசையதன்றிது சிறு செய்வோர் பற்பகல் ும் மேன்மையாம் வியப்புமாம் மேலும்ிசை விளங்கொரு புகழுமாம் யானுமிசைவதே கடன் அறிஞர் தன் சூழ்ச்சியும் இஸ்தே என்று பல பல சூழ்ச்சிகள் மனத்திடையெண்ணி ஒன்று ஓர் மாயையின் மந்திரம் தன்னை உள்ளுறுத்தி நின்ற மன்னவன் ஒல்லையின் மறைந்து அவன் நீங்கி பொன் திகழ்ந்திடும் மகேந்திர கோயில் உள்போனா மறைந்து போய சூர் முயற்சியை மண் உயிர்த்தோரும் கண்டனன் ஒரு தனி செவ்வேல் எரிந்து மற்ற அவன் உயிர்கொளனினை திலன் இன்னும் மறிந்து தீயவன் உயுமோ எனும் திரு அருளால் ஆய வேலை தனில் ஆறுமுகன் பால் மாயனும் மயனும் வானவர் ஏய தேவர்களும் யாவரும் எய்தி தூய வந்தனையுடன் சொலல் என்று காசிவன் இடந்தனில் வந்தான் அன்று தான் முதலா சுரேசன் வென்றியே கொடுவியப்பொடியிருந்தான் உன் தன்னோடு பொருது ஓடினன் இன்றே நீடுசூரனுடன் நீ அமர் செய்தல் ஆடலே அல்லதே அங்கு அவன் ஆவி ஓடல் சிந்தை இடை கொண்டனை என்னின் ஓடுமோ பொருதும் உயிரம் உண்டோ துங்கமுற்றுடைய சூர்தனை வேளான் மங்கு மங்குவித்திடுதீ மற்றதன் முன்னம் அங்கவர்க்கெதிர் அருஞ்சமராற்றல் எங்கண் வைத்துடைய இன்னருள் அன்றோ என்று எம்புதலும் எந்தை வினாவி நன்று நன்று என நகைத்து இனி நம்முன் சென்று நின்று சமர் செய்திடின் வல்லே வென்று சூர் முதலை வீட்டுதும் என்றான் ஆடல் சேரும் அவுணன் சமராற்றாது ஓடினாரும் உரு கண் வீடினார்கள் என வீழ்ந்து அயர்வாரும் கூடினார் குமரவேல் புடை வந்தார் சங்கமாகி ஒரு சாரதரானோ எங்கள் நாயகனை எய்தி இகல் சூர் மங்குல்வான் இடை மறைந்தது தேரா அங்கன் ஞாலம் அலை உற்றிடார்த்தார் திகழ்ந்த பூதர்கள் செருத்தனில் எம்மை இகழ்ந்த சூர் நகரின் இம்மதில் வீட்டி அகழ்ந்து கோபுரம் அகன் கடலிட்டு மகிழ்ந்து மீண்டிடுதும் வம்பினம் என வை விழித்து தம் இனங்களோடு சாரதர் மேலோர் அம்மகேந்திரம் அழுங்குற கடிதையில் புறம் உற்ற காலை தனில் ஒண்மதில் காக்கும் கொற்ற வீர நதி கோரன் மருங்கில் சுற்றுத்தானையொடு சோர்விலன் நின்றான் செற்று பூதற்படை சென்றன கண்டான் கண்டுளான் நனி கணன்று இதழ் கவ்வித் திண்டி பேருதி மிளைப்பறையாற்ப தண்டலின்றியமர்தானைகளோடு அமர் தானைகளோடு வந்தெதிர்ப்புக்கான் எதிர்புகுந்திடலும் ஏற்று எதிர் சென்றார் அதிர் புகும் கழலின் நாடு பூதர் புதிர் இருள் போந்துழி எண்ணில் கதிர் புகுந்தனைய படைத்தார் தோமரம் பரசு ஏ மருங்கதைகள் ஏவினர் மா மாமருங்கு அவுணர் மற்ற இவர் குன்றம் காமரம் படை கலந்து விடுத்தார் எடுத்து வேழ நிறையற்றினர் தேரை ஒடித்தெறிந்தனர் உகண்டுகள் பாய்மா பிடித்தொரு கை கொடு பிசைந்தனர் வீரர் துடித்துடும்படி துகைத்தனர் பூதர் எரிவர் பல்படையும் எய்குவர்வெங்கோல் குறியை ஈட்டி கொடுகுத்துவர் வாழால் செருநர்த்தங்கள் உடல் சிந்துவரி இவ்வாறு அறியும் வெம் சமரே ஆற்றினர் தீயோ சோரி பொங்கின சொரிந்தன மூளை சாருரும் குடர் சரிந்தன சேனம் காரி பம்பின கணங்களும் ஏனை வீரராமவனரும் பலர் வீதார் ஈடுறும் சமரிழைத்துழி இவ்வாறு ஆடல் வெம்பணவராற்ற முனிந்தே சாடி சாடிவன்மையொடு தாக்கலும் நில்லாது ஓடினாரவுணராய் உளர் கோரம் மிக்க அதிகோரன் என்னும் பேர் வீரன் மற்றும் அதனை நோக்கி வெகுண்டே ஓர் எழுத்தனை உரத்தொடு பற்றி சாரத படைஞர் தம்முடு நேர்ந்தான் தலைதனில் கரதளத்தினில் முயன்பின் மலையினில் பெரிய மார்பின் முகத்தின் ஒலி கழல் கணம் உலைந்திட மோதி கொலை ஒருவனே குலவூற்றான் ஈடில்லாத ஒரு எழுப்படை பற்றா ஓடி ஓடி உறும் உற்று என மோதி வீடுராதமர் விளைத்திடும்போதர் கோடி கோடி ஓர் இமைப்பிடை கொன்றான் இந்த வாரவன் எழுக்கொடுத்தாக்க முன்பு தூசி முறிவுற்றது கண்டான் கந்தன் ஏவல் செய் கணப்படை மன்னன் சிந்துமேகன் முனிவோடியது சென்றா சென்ற பூதரே செம்கையில் வைகும் குன்றம் ஒன்றை அதி கோரன் என்னும் பேர் வென்றியான்மிசை விடுத்தலும் நோக்கித் தன் தடக்கை எழுவால் தகர்வித்தான் தகரும் எல்லை தரியார் கடல் வற்ற முகிலில் உண்டிடும் உரட்பெயர் அண்ணல் வெகுளியோடு அவுணர் வேந்தனை எய்தி அகல மீது நில் அடித்தனன் மாத இடுக்கண் எய்தீவனாவியை இன்னே முடிப்பன் என்று முசலங்கொடுமொயம்பில் புடைத்தனன் குருமு வீழ்வது போல பூதன் மொயம்பிடை புடைத்த எழுத்தான் ஏதமா முறிய ஏற்ற நிற்த்தெவ்வை காதுகை கொடுக்க போலம் அதன் கண் மோதவே அவுணன் நாவி முடிந்தான் காய்தல் போற்றிய வயப்படை வீரன் சாதல் உற்றுழி தலைத்தலையாத்து பூதசேனையர்கள் பொம்மெனையேகி மூதையையில் தலைமுதல் கடையில் சென்றார் ஆண்டியோசனை ஓர் ஆயிரம் பான் போய் ஈண்டு செம்மணிகளால் இயலுற்று மாண்ட தீயவடவா முகமே போல் நீண்டது ஓர் சிகரி நின்றது கண்டார் கண்டது ஓர் சிகரி தென் திரைக்கடலின் மேல் செலவிட்டார் மண்டு மேறு மேறுவரையின் குவடேந்தி சண்ட வாயுவிடு தன்மையதென்ன அந்த வேலையில் அலைந்தது ஞாலம் பன்னகேசனும் மிகப்படர் உற்றான் மண்ணு சூருரை மகேந்திர மூதூர் துண்ணுதான் அவர் துளங்கி அயர்ந்தார் ஈண்டு பூதரெரியும் சிகரந்தான் ஆண்ட அவ்வேலையிடையாழ்ந்தது தொன்னாள் நீண்டமேனி இறை நின்றழியாமுன் மாண்டு சாய்ந்து விழுமந்தரம் என்ன பொலம் கிழ் சிகரி அப்புணரி கலங்கின விருதிரைக் கைமறித்தது ஆள் மலங்கினம் ஓடு சுராரும் திமிங்கில கிளங்களும் எரிந்ததம் கிளைகளோடுமே மாதலம் புகுந்திடும் சிகரி வாரியுள் பூதரங்கு வைத்திட விரைவில் போவது வேதமுன் கொணர்த்தரு மீனம் வேலையில் பாதலம் பான்மை போலுமே கழல் கரங்கியது என்னும் கண்ணர் உந்திய அழல் பொழுந்தாகிய சிகரத்தாய் மணி நிழல் பொலிந்திடுவன நீல வேலையில் தழல் பறந்து எழுவது ஓ தன்மை போலுமே நாகரமணிவையில் நணுகும் வேலையில் சீகரமும் வர போய்த் தெரித்து சாகரம் உத்ரது தழல் என்று உண்ணியே மாகர வாரி நீர் வழங்கல் போலுமா காமருசிகரியில் கவையிய மாமணி ஏ முரணிழற்றிய எழிலை நோக்கியே பூமது நுகர்தரு தாமரை வனம் என அயிர்த்துச் சாருமாள் பங்கைய மணி நிழல் பரப்பை நோக்கியே இங்கிவை தசை என எண்ணிப் நுங்கிய செல்வன நொய்தின் எய்தியே அங்கிக் கொள்ள சில அகன்று போயினிடும் வேலையில் செய்ய சோதியால் தழல் பொலி கோபுரம் தரிப்பு இன்றேகளால் கிழித்தன பணிபதி கிளர்ந்து மற்ற அவர் விழித்தனர் உறும் என வெறுவியோடினார் பூதர்கள் யாம்பிடுபொலம் கொள்கோபுரம் ஓதனெஞ்சு அடைதல் ஊதிரம் கான்றதால் சேதனமோ இது ஜெப்பும் என்றனர் மீது ஒரு கதிர்மணிவையில் என்று உன்னலா பொற்பகல் சிகரியுட்பொருந்தியாழ்பவர் அற்பகல் நுகருமீன் அவரை நுங்குமாள் முற்பகலோர் பழிமுடிக்கின் மற்றது பிற்பகல் தமக்குறும் பெற்றி என்னவே ஆனது ஓர் கோபுரம் அளப்பு இலாது அமர்த்தானவர் கிளையடும் வீழ்ந்த தன்மையால் நீ நூறு திரைக்கடல் வெள்ள மேல் செலா மா நகரியையில் தனை வளைந்து புக்கதே காதிடும் இயற்கையில் கால் கொண்டு ஏகலில் கூதலம் வெறுக்கொளப் பொங்கும் ஆர்ப்பினின் மீதமர் காரினில் விமலன் விட்டிடும் பூதரை நிகர்த்தது அப்புரிசை சூழ் புனல் மைக்கடல் புவியினும் மகேந்திர புறம் மிக்கது போலும் என்று ஐய மேல் கொளா கணம் நாடுதும் என்று சென்ற போல் புக்கது நகரிடை புனரி நீத்தமே மீன்யெனும் மைந்தரை மிசைந்த தானவர்க்கு ஆனதோர் இருவரை அணுகிற்று இவ்விடை யானவர் பொறுவனென்றே எண்ணிச் சேரல் போல் போனது அப்பதியின் உள் புணறி நீத்தமே இவ்வகை நிகழ்ந்திடையறிந்த கோபுரம் பௌவமுற்றிடுதலும் பயன்பொன்மாமதில் வெவ்வலியரசர்கள் விளிய ஈரிலா கௌவை கொள்திருநகக் காட்டித் எல்லை மர்த்தனையதில் ஈண்டு சாரதர் மல்லலம் புரிசையின் வடாது பாங்கரை ஒல்லையில் தம்பத துதைப்பச் சாய்ந்தது செல்லுற சிகரமே என மாபதில் சாய்தலும் வலிய பூதர்கள் காமருநகரின் உள்கலந்து நண்ணினார் ஏ மறுகம் களுள் இவங்கள் ஈண்டி ஓர் தாமரை மலத்தடம் தன்னில் புக்க போல் காணுரு பங்கையக் கடவுட்கு இப்பகல் போனது ஓர்காலையில் புணரியாவையும் மாநிலம் கொள்வதுமான பூதவெம் சேனைகள் மகேந்திரபுரத்தில் சென்ற புக்கனர் வீரர்கள் புயலின் வேணியும் செக்கரம் குஞ்சியாம் தீயும் கைகளாய் மிக்கெழு புணறியும் வேறு வேறுரா மைக்கடல் உலப்பில வருவ போலவே துதித்திட அறியவன் நகரில் துண் என எதிர்த்திடும் தானவர் இனத்தை ஒல்லையில் சிதைத்தனர் மாளிகை சிகரம் யாவையும் குதைத்தனர் வீட்டினர் உயர்ந்த பூதரே மதருடு குருகும் அவ்வயவெம்பூதர்கள் அதிர் கழலடிகளால் அளப்பில் மாளிகை பிதிர் பட உந்தலும் பிறங்கு பூழிகள் கதிர் கதியினும் கடந்து போனவே அங்கு அவ்வெள்ளையில் சாரத வேந்தர்கள் அயில்வேல் பொங்கவன் தனை நீங்கியாம் அவுணர்கோன்புறத்துள் இங்கு இனிப்படர்கின்றது தக்கதன்றெனா செம்களம் தனின் மீண்டனர் சேனையும் தாமும் ஆன காலையில் பூதர்த்தம் செய்கைகளனைத்தும் ஞான நாயகன் காண்குரா நல்லருள் புரிந்து மானவேற்படை வீரரும் அமரரும் வழுத்த சேனை யாவையும் கொண்டு தன் பாசரை சேர்ந்தான் பாசரைப் புகு குமரவேல் பாரிடப்பகுதி ஆசரப்புனை ஆவண சூழல் போயமர வாசவத்தனிக் கடவுளாதியற்புடைவழுத்த ஈசனில் சிறந்து அரியணை தன்னில் வீற்றிருந்தான் ஈண்டு தான் அவர் இலக்கம் வெள்ளத் தரும் என்னே மாண்டுயிரணையரை மலிக்கதிற்கரத்தால் தீண்டிவான்மையில் குறைந்தனன் என்று செஞ்சுடரோன் ஆண்டு மூழ்குவான் புக்கன் அடைந்தான் புரந்தரநாதியர் புண்மை நீக்கியே பெருந்திரு உதவுவான் பிரான் தன் காதலன் இருந்தனன் பாசரை இது நின்றிடத்திருந்தலர் மாட்டோரும் செய்கை செப்புவான் ஒருவரும் உள்ளத்தினும் உணர்வூரா வகை அருவம்மது ஆகியே அகன்று சூர் முதல் பொறுவரு மகேந்திர திருமகள் மணமனை சேரல் மேயினான் பஞ்சடி நூபுறப்பதுமை கோயில் போய் அஞ்சியலடுத்த மெல்லமளி மேல் உரா துஞ்சலன் யாரோடும் சொல்லும் ஆடலன் வெம்சமர் வினயமே உன்னிமேவின ஆனது ஓர் எல்லையில் அரசன் போர் செய்ய போனதும் பொறுதும் புறம் தந்தோம் என மாநகர் அதன் இடைவரியன் வந்ததும் பானுவின் பகைஞனுக்கு ஒற்றர் பண்ணினார் சொல்நடை மந்திர தொடர்பும் மாயமும் தன்னுறு படைகளும் சாதனம் செய்வோன் அன்னது கேட்டலும் அலக்கண் எய்தியே மன்னூறு கடிநகர் வல்லை ஏகினான் மணி நிறையே மாறுவில்மிழ் இணையரிசி நகரம் எய்திச் சேக்கை மேல் தனிவரு சூழ்ச்சியோடமர்ந்த தாதை தன் துணையடி வணங்கியே தொழுது கூறுவான் மாற்றலர் யாவரும் அறியவல்லை போராற்றுதியனாய முற்பகல் சாற்றினை விடுத்தனை தமியன் ஏகியே ஏற்றவர் தம்முடன் இகழ் செய்தேனரோ உப்பிலனருமுகன் ஒழிந்த வீரர்கள் சுற்றிய படையொடுத்து வன்றிப்போர் செய்தார் பற்றிய மோகமாப் மோகமாப்படையை தூண்டியான் மற்றவர் உணர்ச்சியும் வலியும் மாற்றினே சென்ற மரிய செருநர் யாரையும் வெந்தனன் அத்துணை விமலன் மாமகன் ஒன்று ஒரு மாப்படை உயிப்பையன் படை வந்திரல் நீங்கியே வருந்தி மீண்டதே அன்னதோர் அன்னதோற்பான்மையால் அனைவர் யாவரும் பின்னுணர்வை பெயர்ந்து போயினார் என் இது வெற்றி என்று யானும் மீண்டனன் உன்னொடும் உரைத்திலன் உள்ளம் வெள்கினேன் நெற்றியம் கண்புடை நிமலனேனையோர் முத்தரு படைகளால் முடிவில் மாயையால் பற்றலர் யாரையும் படுத்து நாளையே வெற்றி கொள்குவன் எனான் என்னல் மீண்டனன் ஞாயிறு வந்த பின்னண்ணலார்மிசை ிடப்புறத்தில் சென்றனன் ஆய தன் முன்னரே அணிகம் தன்னுடன் வரம் தனில் அழிவு உரா வள்ளல் இன்ரு திருந்தலருடன் அமர் செய்தற்காக ஓர் அருண் துணை வேண்டலை அதனை உன்னி மீண்டு இருந்தனன் இப்பகல் இது என் செய்கையே ஓர் திலை இத்திரம் உணர்வுளாருடும் தேர்ந்திலை என்னையும் விழித்து செப்பிலை சார்ந்திட நா தானே தன்னுடும் பேமர்க்குது பெருமைப்பாலதோ அமரருக்காக்கமும் அவுனர்க்கு ஏக்கமும் இமையவர் முதல்வனுக்கு இன்பும் நல்கினை குமரனைக் கணங்களை குறித்து மன்னனீ சமரனுக்கு ஏகுதல் தலைமையாகுமோ திகழ்ச்சிக்குள் மேலவர் சிறியர் தம்மோடு நிகழ்ச்சிக்குள் போரிடை நேர்வரே எனில் புகழ்ச்சியது இல்லையால் பொருது வெல்லினும் இகழ்ச்சியின் பால் அது ஆம் எவரெவர்க்குமே சென்றது கிடந்திடச் சிறியன் எண்ணினும் ஒன்று இவன் மொழிகுவன் உள்ளம் கோடியால் இன்று இரவு அகன்ற பின் ஏகி யாரையும் வென்றிகொண்டு ஏகுவன் விடுத்தியால் என கொற்றவை சிறுவனைக் கொற்றம் கொள்வதும் சுற்றுருப்படையையான் தொலைக்கும் தன்மையும் ஒற்றுவர் கண்டு முன்னுரைக்க எந்தெனி செற்று என மகிழ்ச்சியில் சிறந்து வைகுடையோனை வீரர்கள் தம்மோடு வெற்றி கொளேனேல் ஈண்டு மகிழ்ந்தீரை பேரரசாட்சி பிடிக்கலன் என்றான் என்பது கேட்டலும் எவ்வுலகிற்கும் துன்பு புரிந்துடும் சூர பன்மாவாம் முன்பன் மகிழ்ந்து முகத்து எதிர் நிற்கும் தன் இது சாற்றுதல் உற்றா மூவர்கள் தாங்களும் உச்சகம் உள்ளதேவரும் அயிறுதிக்குடையோரும் ஏவரும் ஏற்கனும் எம்பியை அட்டமே வலனாற்றலை வெல்லரிதம்மா பன்னிருசெம்கை படைத்துளசேயோன் தன்னுடைய எதிர்ந்து சமத்தொழில் செய்வார் என் அல்லது இல்லை இவன் சிறியோர் என்று உன்னலை வன்மையின் ஒப்பு குன்றம் எந்திடும் கூறிய வேல் கைவன் திரள் ஆழனை வன்மையில் யானே வென்றிடுகின்றனன் மேலது நிற்க ஒன்று உளது ஐய உரைப்பது கேண்மோ ஒற்றன வந்து நம் ஊர் அலைவித்து பற்றலர் நீடு படைக்கிறையாகும் தனி கூவி செற்றனை ஏகுதி சேனையோடென்றான் தந்தை புகன்றிடு தன்மையை ஓரா எந்தை பிறார் குளம் இத்திரமாமேல் முந்திரை தன்னின் முடிப்பனிதென்ன மைந்தனை நோக்கி மகிழ்ந்த மன்னன் அடுசமர் செய்வதையாங்கு அவனேக பிடையது நல்கி வியத்தகு மன்னன் இடை சூழ்ச்சிகள் யாவும் இகந்துமிடைத்தரு தொல் வளம் இருந்தான் சாதைதன் ஏவல் சென்றே தலைக்கொடு சென்றேயாதவன் மைந்தன் ஏதமில் தன் குலம் ஏகலும் அங்கண் தூதுவர் பற்பலர் துண்டென வந்தார் துங்கமதுள சூர்தருமைந்தன் செங்கமலம் புரை சீரடி தன்னை தங்கண் முடிக் கொடுதாழ்ந்தனர் நின்றே இங்கிவை கேட்க எனாமொழி குற்ற மன்னவன் இன்று போய் மலைந்து மீண்ட ஒன்னலன் மாட்டு உலப்பில் பூதர்கள் இந்நகர்வடாது சாரேதி காவலோன் தன்னுயிர் கொண்டனர் தானே சிந்தினார் தகுவ மாப்படை தலை அழிந்தபின் அகல் இரு கீண்டு தம் செம்கையால் வீசினார் நீடிய சிகடி போய் நேமிருவட புல மதிலை முற்றவும் சாடினர் மீண்டனர் தலைவ இந்நகர் கோடியிலதாம் கடல் குட்டம் போன்றதே என்றலும் வினவியே ஏந்தல் தன்புடை சென்றிடும் பயவரிச் சிலரை நோக்கியே வந்திரலுடைய நம் தச்சனை ஒன்றொரு கணத்தின் முன் உயிர் என்னவே ஆயவர் விரைந்து போய் அவுணத் தச்சனை மேயினர் இறை மகன் விழித்துளானென கூகினர் வருகெனக் மாயிரும் கதிரை முன் வெகுண்டமைந்த தன்னடிவணங்கியே தச்சன் நிற்றலும் மன்னவர் மன்னவன் மதலை வல்லை நீ வடமதில் சிகரி ஏனவும் தொல் நெறி தூண்டினான் எல்லை மற்ற அன்னதின் எல்லை தன் பகை கல் உயர் மொயம்பன் மாகாயன் என்பது ஓர் வல்ல உணன் தனை வருதி கூறி ஒல்லையின் இணையது ஒன்றுரைத்தல் மேயினான் சே உயர் வட மதில் சிகரி தன் இடை போயினை அன்னெறி புரத்தியால் என ஆயிரப்பத்தெனும் மணிக வெள்ளமோடு ஏயின்தான் உறும் இருக்கை எய்தினான் அத்துணையேகியே அவுணர் கம்பியன் உத்தர நெடுமதில் ஓங்கு கோபுரம் சித்திர ஒரு பொடு சித்தத் துண்ணியே வித்தக வன்மையால் விதித்துப் போகவே அடுகரிப்புரவிரவுணர் தானையாம் கடலுடன் சென்று மா காயன் என்பவன் வடமதில் சிகிரியின் வாய்தல் தீபிகை சுற்றவைகினான் ஆயது நிகழ்வுழி ஆழி வெற்பின் ஞாயிறு நணுக நள்ளிருளின் யாமினி போயது மெய்ப்புலன் புந்தி சேர்வொழி மாயையது அகன்றிடும் வண்ணம் என்ன வே கங்குல் என்று உரை பெரு கடவுள் கற்பு உடை நங்கையை மேவுவான் நயப்பு மேல் கொழா அங்கு அவளை தொடர்ந்து அணுகுவான் என செங்கதிரண்ணல் கீழ்த்திசையில் எய்தினா